திருவாரூர் உலகத்திலே முதலில் தோன்றிய ஊர் என்று சான்றோர்கள் பாடக்கூடிய ஊர் திருவாரூர் சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கு ஒரு வில்வ மரத்தின் கீழே சிவனும் பராசக்தியும் உட்கார்ந்திருந்தார்கள் மேலே ஒரு குரங்கு இருந்தது இந்த குரங்கு சும்மா இருக்காது குரங்கிலிருந்து பிறந்த சும்மா இருக்க மாட்டேங்கிறான் குரங்கு எப்படி சும்மா இருக்கும் குரங்கு மேல இருந்து என்ன செய்தது அந்த வில்வ மரத்திலே உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பிடுங்கிப் போட்டுக்கொண்டே இருந்தது தெரிஞ்சோ தெரியாமலோ வில்வம் சிவனுக்கு அர்ச்சனையாயிற்று ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்பார்கள் வில்வத்துக்கு ஒரு பெருமை இன்றைக்கு சாத்திய வில்வத்தை எடுத்து வைத்திருந்து நாளைக்கும் சிவபெருமானுக்கு சாத்தலாம் மறுநாளும் சார்த்தலாம் காஞ்சி போனாலும் சார்த்தலாம் வில்வத்துக்கு அந்த அளவு மரியாதை உண்டு சிறப்பு உண்டு குரங்கு மேலே இருந்து இந்த வில்வத்தை போட்டுக்கொண்டே இருந்தது சிவபெருமானுடைய திருவடிகளில் இந்த வில்வம் விழுந்து கொண்டே இருந்தது அம்பிகை பார்க்கிறாள் அது யார் வில்வத்தை போடுவது மேலே பார்க்கிறாள் குரங்கு உட்கார்ந்திருக்கிறது குரங்கை பார்த்ததும் அம்பாள் பார்வை பட்டதும் குரங்கு மேலேருந்து இறங்கி வந்தது அம்பாளுடைய கடைக்கண் பார்வை படுமானால் எல்லாம் கிடைக்கும் அல்லவா தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரியாமந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனை எல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அது மாதிரி இந்த கடைக்கன் பட்ட உடனே இந்த குரங்கு மேலிருந்து கீழே வந்தது வந்து காலில் விழுந்து கும்பிட்டது பராசக்தி பார்க்கிறாள் சிவபெருமான் சொல்கிறார் நீ சிவராத்திரி அன்றைக்கு வில்வத்தினாலே நம்மை அர்ச்சித்தமையினால் மன்னனாக பிறப்பாயின் குரங்கு பார்த்தது காலில் விழுந்து திரும்ப கும்பிட்டுது என்ன வேணும்னு கேட்டார் நீங்கள் சொன்னபடி மன்னனாக பிறக்கிறேன் ஆனால் ஒன்று என்ன இந்த குரங்கு முகத்தோடு பிறக்கணும் எல்லாருக்கும் ஆச்சரியமாகிவிடும் குரங்கு முகத்தோடு பிறக்கணும்னு நம்ம யாராவது கேட்போமா முகம் குரங்கு மாதிரி இருந்தால் கூட தொடல இருந்து தசையை எடுத்து முகத்தில் வச்சு தச்சு அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவழித்து முகத்தை அழகை ஆக்கி பியூட்டி பார்லருக்கு போய்ட்டு திரும்புவோம் இந்த குரங்கு என்ன கேட்குது குரங்கு முகத்தோடு நாம் பிறக்கணும் சிவபெருமான் ஏன்னு கேட்டாராம் குரங்கு சொன்னது அப்பத்தான் குரங்காயிருந்த நாம் சிவபெருமானுக்கு வில்வார்த்தனை செய்த மையினாலே ராஜாவாக வந்தோம் அப்படின்னு என் பழைய ஜென்மம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு தான் சிவபெருமான் அப்படியேனாராம் குரங்கு வந்து பிறந்தது எங்கே பிறந்தது நம்ம திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் கரூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு கரூரில் மன்னனாக பிறந்தது குந்த ஒரு ஆயுதத்தோடு பறந்தது தமிழ்ல முசுன்னா குரங்குன்னு அர்த்தம் ஒரு பச்சிலைக்கு முசுமுசுக்கைன்னு பேரும் அதை எழுதினார்கள் முசுமுசுக்கையை கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் என்று எழுத வேண்டியவர்கள் இரு குரங்கின் கையை நச்சு சாப்பிட வேண்டும் என்று எழுதினார்கள் இரு குரங்கின் கையின்னா என்ன அர்த்தம் ரெண்டு குரங்கை கொண்டாந்து கையை நக்கணும்னு அர்த்தம் இருகுரங்கின் கை குரங்குன்னா முசு ரெண்டு முறை போட்டால் முசு முசு ஒரு கை சேர்த்தா முசு முசு கை முசு முசு கை என்ற இலையை கொண்டு வந்து நச்சு சாப்பிட வேண்டும் என்பது அதன் பொருள் முசுன்னா குரங்கு குந்தம்னா ஆயுதம் குரங்கு முகத்தோட குந்தம் என்ற ஆயுதத்தோடு பிறந்தமையினாலே இந்த சக்கரவர்த்திக்கு முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பெயர் வைத்தார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியை வெல்ல ஆள் கிடையாது எல்லாரும் இவருக்கு அஞ்சினார்கள் பயந்தார்கள் தர்மவான் சிவ பக்தர் மிகச்சிறந்த சான்றோர் அறத்தை காப்பாற்றக்கூடியவர் நடையில் நின்றுயர் நாயகன் தேவேந்தரை ஒரு நாள் காலில் வந்து விழுந்தான் அசுரர்கள் தொல்லைப்படுத்துகிறார்கள் எங்களால் வெல்ல முடியவில்லை நீங்க வந்து காப்பாற்ற வேண்டும் முசுகுந்தர் புறப்பட்டார் அசுரர்களை வென்றார் காப்பாற்றினார் தேவேந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க தர்றேன்னா இதான் ரொம்ப ஆபத்து என்ன வேணுமோ கேளுங்க தர்றேன்னு சொல்லிவிட்டால் அவர் கேட்டதை கொடுக்கணும் அவர் என்ன கேட்டார் தெரியுமா காசு பணம் கேட்கலை அமிர்தத்தை கேட்கலை கற்பக மரத்தை கேட்கலை காமதேனுவை கேட்கல உச்சேஸ்வரவச கேட்கலை ஐராவதத்தை கேட்கலை இந்த ராஜ்யத்தை கூட கேட்கலை உன்னே ஒன்று கேட்டார் என்ன கேட்டார் நீ வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய தியாகராஜ விக்கிரகத்தை கொடுன்னு கேட்டார் அத என்ன தியாகராஜ விக்கிரகம் திருமால் தன் மார்பிலே வைத்து சிவபெருமானை வழிபட்டார் அந்த திருமேனி தியாகராஜ திருமேனி சிவபெருமானுக்கு தியாகராஜான்னு பேரு ஏன் அந்த பேரு உலக மக்களை காப்பாற்றுவதற்காக தான் நஞ்சை உண்ட மையினாலே உலகத்திற்காக அஜபா நடனம்னு இதுக்கு பேரு மேலும் கீழுமா ஆடுறது இந்த மூர்த்தியை ரொம்ப நாள் வச்சு வழிபட்டார் மகாவிஷ்ணு தேவேந்திரன் கேட்க தேவேந்திரன்கிட்ட கொடுத்தார் இந்த தியாகராஜ மூர்த்திக்கு உடம்பெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் முகம் மட்டும்தான் தெரியும் கால் தெரியாது கை தெரியாது மார்பு தெரியாது வயிறு தெரியாது முகம் மட்டும்தான் தெரியும் மற்றையெல்லாம் ரகசியம் சிதம்பர ரகசியம் மாதிரி இது தியாகராஜ ரகசியம் முகம் மட்டும்தான் தெரியும் இந்த மூர்த்தியை கேட்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி பெரும்பாடாகிவிட்டது தேவேந்திரனுக்கு வச்சு வழிபடக்கூடிய மூர்த்தியை யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்ன செய்வது எதை கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சே யோசிச்சான் அதே மாதிரி ஆறு மூர்த்திகள் அவனா தயார் பண்ணனா நமக்கு புரிகிறாப்பில் சொல்லணும்னா ஒரிஜினல் ஒன்று டூப்ளிகேட் ஆறு இப்படி சொன்னா தான் நமக்கு புரியும் ஆக மொத்தம் ஏழு தியாகராஜ மூர்த்திகள் ஏழு மூர்த்தியவும் வச்சான் முசுகுந்தர் சக்கரவர்த்தியிட்ட சொன்னால் எது வேணுமோ எடுத்து கொள்ளுங்கள் முசுகுந்தர் பார்த்தார் ஒன்று கேட்டோம் ஏழு இருக்கு எது ஒரிஜினல் மூலமூர்த்தி எது புரியல பக்கத்தில் போனார் முதல் மூர்த்திக்கு பக்கத்திலே போனார் அவ்வளவுக்கு உடம்பிலே மாற்றம் ஏற்படவில்லை இரண்டாவது மூர்த்தி மூன்றாவது மூர்த்தி நான்காவது மூர்த்தி ஐந்தாவது மூர்த்திக்கு பக்கத்திலே போகிறார் உடம்பு மயிர்கூச்செறிந்தது சிலிர்த்தது கண்களில் கண்ணீர் வந்தது காந்தம் இரும்பை இழுத்துவிட்டது ஓ இதுதான் மூலமூர்த்தி அப்படியே அந்த தியாகராஜப் பெருமானை கட்டி அணைத்து கொண்டார் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்று வல்லற் பெருமான் பாடியது மாதிரி அந்த மூர்த்தி அவனுக்கு இன்பத்த கொடுத்தார் அந்த மூர்த்தி வேண்டும் என்று முசுகுந்தர் கேட்டார் தேவேந்திரம் பார்த்தான் மூலமூர்த்தி போகுமானால் மற்ற மூர்த்திகளை வைத்து என்ன செய்வது ஏழு மூர்த்திகளையும் எடுத்து கொள்ளுங்கள் என்றான் முசுகுந்த சக்கரவர்த்தி ஏழு மூர்த்திகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார் மூலமூர்த்தியை திருவாரூரில் வைத்தார் இரண்டாவது மூர்த்தியை நாகப்பட்டினத்தில் வைத்தார் மூன்றாவது மூர்த்தி திருநள்ளாத்தில் வைத்தார் ஆற்றுக்கு போன சனீஸ்வரனை மட்டும் கும்பிட்டு வேகமா வந்துடுறோம் உள்ள போகணும் சிவபெருமான கும்பிடணும் பக்கத்திலே தியாகராஜமூர்த்தி இருக்கிறார் அவரை பார்த்து கும்பிட வேண்டும் நம்மை பார்ப்பதற்கு பெரிய பிரதமரே வரும் பொழுது போலீஸ்காரனுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்க கூடாது சிவபெருமான் சந்நிதியிலே சென்று வழிபட வேண்டுமே தவிர சனீஸ்வரனையே சுற்றி கொண்டிருக்க கூடாது சனீஸ்வரனுக்கு போடுற கும்புடு மரியாதை கும்புடு செய்யணும் ஆனால் சிவபெருமான் மூலமூர்த்தி எல்லாம் தரக்கூடிய பெருமான் அவன் சந்நிதியிலே சென்று வழிபட வேண்டும் திருநள்ளாற்று பெருமான் தியாகராஜ மூர்த்தி திருவாரூரிலே ஒரு மூர்த்தி நாகப்பட்டினத்திலே ஒரு மூர்த்தி திருநள்ளாத்திலே ஒரு மூர்த்தி திருமறைக்காடு வேதாரண்யம் அங்கே ஒரு மூர்த்தி திருக்காராயில் என்று ஒரு திருத்தலம் சம்பந்த சுவாமியால் பாடப்பட்டது அங்கே ஒரு மூர்த்தி திருவாய்மூர் அப்பரடிகள் அவதாரம் பண்ணஸ்தலம் திருவாய்மூரிலே ஒரு மூர்த்தி திருக்கோழிலி திருக்கோளிலி என்பது திருவாரூருக்கு பக்கத்திலே உள்ள சிறப்பான திருத்தலம் கோள் அந்த ஊரிலே உள்ள பெருமானை கும்பிட்டால் அவர்களுக்கு கிரகங்கள் எந்த தவறும் செய்யாது கோலிலி இப்போ அதுக்கு பேரு திருக்குவளை இப்படி சொன்னாதான் இந்த காலத்தில் நல்லா புரியும் திருக்குவளை ஆக திருவாரூர் நாகப்பட்டினம் திருநள்ளாறு திருமறைக்காடு திருக்காராயில் திருவாய்மூர் திருக்கோளிலி ஏழு இடங்களிலும் மூர்த்தங்கள் வைக்கப்பட்டன திருவாரூர் பெருமான் தியாகராஜ பெருமானாய் காட்சி கொடுக்கிறார் சிரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உபந்த திருக்கோழிலி சப்த விடங்கத்தலம் சப்த தலம், டங்கம்னா உளி, விடங்கம்னா ஒளியினால் செதுக்கப்படாதது தியாகராஜ மூர்த்தி அப்படியே உண்டான மூர்த்தியை தவிர யாரும் ஒளி கொண்டு செதுக்கப்படாத மூர்த்தி ஏழு மூர்த்திகள் தலையான மூர்த்தி தியாகராஜ மூர்த்தி திருவாரூர் திருவாரூர் பிறக்க மூர்த்தி என்கிறார்கள் அப்போ திருவாரூரில் பிறந்த எல்லாருக்கும் மோட்சமா திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் அப்போ திருவாரூரில் பிறந்தவங்க எல்லாருக்கும் மோட்சமா கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் உடம்புல ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம்னு ஒன்று ஜலம் போகிற பாதைக்கு அரு இன்ச்சு கீழே மலம் போகிற பாதைக்கு அரு இன்ச்சு மேலே நம்ம முன்னால் பார்த்துருக்குறோம் மூலாதாரம் முதல் பகுதி உடம்புல அதுக்கும் மேலே வந்தால் சுவாதிஷ்டானம் அது ஜலம்போகிற பாதைக்கு நேர் பின்னால் உள்ள புள்ளி அதுக்கும் மேலே வந்தால் மணிபூரகம் அது கொப்பூளுக்கு நேர் மு பின்னால் உள்ள முதுகுத்தண்டு புள்ளி அதுக்கும் மேலே வந்தால் அநாகதம் அது இதயத்துக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அதுக்கு மேலே வந்தால் கழுத்து விசுத்தி அதுக்கு நேர உள்ள புள்ளி அதுக்கப்புறம் மேலே வந்தால் நம்முடைய பூர்வ மத்திய ஸ்தானம் அதற்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேர் இந்த ஆக்யாஸ்தானத்துக்கும் மேலே வந்துட்டால் பிரமரந்திரஸ்தானம் உச்சந்தலையிலே குழந்த பிறந்த உடனே நெழுநெழுன்னு தெரியுமே அந்த இடம் இதுக்கும் மேலே பன்னெண்டங்களும் துவாத சாந்த தலம் இந்த உடம்பில் மூலாதாரத்தில் ஒரு அக்னி இருக்குது இந்த அக்னி எப்படி இருக்குன்னா ஒரு பாம்பு தன்னுடைய தலையை கவிழ்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது கோயில்ல சிவலிங்கத்துக்கு அஞ்சு தள பாம்பு மேல அஞ்சு தள பாம்புக்குள்ள சிவலிங்கம் இருக்கும் நாகலிங்க பூவை பார்த்தா அஞ்சு தள பாம்புக்கு இது மூலாதாரத்துல அஞ்சுதள பாம்பு மாதிரி ஒரு அமைப்புல உள்ள அக்னி இருக்கிறது இந்த அக்னி மூலாதாரத்துல இருக்கு நம்ம பிராணாயாமம் பண்ணினால் பிராணாயாமம்னா என்ன மூச்சு காற்றை முறைப்படி ஒழுங்குபடுத்துவது பிராணாயாமம் நம்ம மூச்சை இழுக்கிறோம் விட்டுறோம் ரொம்ப நேரத்துக்கு மூச்சை இழுத்து கொஞ்ச நேரத்துக்கு விட்டோம்னா மூச்சும் மிஞ்சும் நம்ம அப்படி செய்யறது இல்லை இழுக்கிறது கொஞ்சம் விடுறது ரொம்ப ஆறு இன்ச்சுக்கு இழுத்து எட்டு இன்ச்சி விட்டோம்னா ரெண்டு இன்ச்சு நஷ்டம் காமத்தினும் கோபத்தினாலும் மூச்சு நட்டப்படும் நமக்கு நஷ்டம் ரொம்ப உண்டாகுது அப்படி உண்டாக்காமல் மூச்சை கட்டுப்படுத்தி இழுக்கக்கூடிய மூச்சை அதிகமாக உள்ளே வைத்தால் அதுக்கு கும்பகம்னு பேர் மூணுது சொல்லுவாங்க பூரகம் கும்பகம் ரேசகம் அப்படிம்பாங்க மூச்சை இழுக்கிறது பூரகம் உள்ளே வச்சுக்கிறது கும்பகம் வெளியில விடுறது ரேசகம் இப்போ வலது மூக்கை மூடிகிட்டு இடது மூக்கு வழியாக மூச்சை நல்லா இழுக்கிறோம் இழுத்து ரெண்டு மூக்கையும் பிடிச்சிக்கிறோம் உள்ளே வச்சுருக்கோம் இப்போ தான் இருக்கும் மூச்சு இங்கே ஓடும் அங்கே ஓடும் எப்படியாவது வெளியில் வந்துட்டால் தேவையில்லையான்னு நமக்கு கண் மொழி வெளியில் வர்றாப்புல ஆயிடும் அப்புறம் மெதுவாக என்ன செய்யணும் இடது மூக்கை மூடிகிட்டு வலது மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை விடணும் இப்போ இந்த உள்ள கும்பகம் பண்ணணும் பாருங்க மூச்ச வெளியில விடாமத்தில் அந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல அது தலையில் போய் ஒரு அமுக்க அமுக்கும் அப்படி அது அமுக்கின ஒன்னே அந்த பாம்பு அப்படி தலையை தூக்கும் பாம்புல அப்படி ஒரு அமைப்பு அப்படி தலையை தூக்கும் உள்ள இருக்கிற அக்கினி புறப்படும் மூலாதார தக்கினி பிராணாயாமத்தினாலே ஒழுங்கான யோக பழக்கத்தினாலே மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு சுவாதிஷ்டானத்துக்கு வரும் அங்கே இருந்து புறப்பட்டு மணி ஊரகத்துக்கு வரும் அங்கே இருந்து அநாகதத்துக்கு வரும் அங்கே இருந்து விசுத்திக்கு வரும் அதுக்கும் மேலே ஆக்ஞ்சக்கு போகும் ஆக்ேங்கிறது புருவ மத்திய ஸ்தானம் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவழி அங்கே ஒரு தீப ஒளி தோன்றும் அங்கே மணிச்சத்தம் கேட்கும் அங்கே அமுதம் அற்புதமாய்க் கொட்டும் இந்த அமுதம் உடம்புல பாஞ்சு மூலாதாரத்தில பாஞ்சா எழுபத்தி இரண்டாயிரம் நாடுகள்லையும் அந்த உடம்புக்கு அழிவு கிடையாது அப்படியே இருக்கும் இருந்தேனி காயத்தே எண்ணிலி கோடி அப்படிங்கிறார் திருமூலர் இவ்வளவு எதுக்காக சொன்னு தெரியுமா இந்த மூலாதாரத்துக்குத்தான் திருவாரூர்னு பேர் சுவாதிஷ்டானத்துக்கு திருவானைக்காவல்னு பேர் கொப்பூலுக்கு நேரம் உள்ள மணி ஊரகத்துக்கு திருவண்ணாமலைன்னு பேர் அநாகதத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு தில்லைன்னு பேர் நெஞ்சுக்கு பின்னால் இருக்குல்ல அனாகதம் அது தில்லைன்னு பேர் இந்த கழுத்துக்கு நேர் பின்னால் அந்த புள்ளி விசுத்தி அது வந்து திருக்காலத்தி பூர்வ மத்திய ஸ்தானம் காசி மேலே இருக்கிற பிரமரந்திரஸ்தானம் உச்சந்தலை கைலாசம் அதுக்கும் மேல பன்னெண்டு அங்குலம் மதுரை மீனாட்சி இந்த மூலாதாரத்தை அக்னி மூலாதாரத்திலேருந்து புறப்பட்டத்தானே இவ்வளவு தூரம் வர முடியும் மூலாதாரத்தின் மூன்றெழுகனலை காலால் கருத்தறிவித்தே எங்க வருது நம்ம விநாயகப் பெருமான பற்றி ஔவையார் பாடிய விநாயகர் ரகவலில் வருது மூலாதாரத்தின் மூன்றழு கனலை காலால் காலால்னா காற்றால்னு அர்த்தம் இந்த மூலாதாரத்துக்கு திருவாரூர்னு பேர் அங்கே இந்த அக்னி கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன்னா இந்த ஆளு பிறந்துட்டான்னு அர்த்தம் பிறப்பது என்றால் செயல்படுவதற்காக தோன்றுவது செயல்படாமல் இருப்பது இறப்பது ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் காத்து இல்லைன்னா அது காற்று இல்லை பெஞ்சிக்கிட்டே இருந்தாச்சும் மழை இல்லைன்னா அது மழை இல்லை ஒரு நல்ல செயல் செய்து கொண்டே இருந்தால்தான் அவன் மனுஷன் இல்லாட்டி மனுஷன் இல்லை கெட்ட செயல் செய்தால் அர்த்தம் ஏதோ ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும் இந்த மூச்சு காற்று அழுத்தின உடனே மூலாதார தக்கினி புறப்படுது பாருங்க அதைத்தான் பிறத்தல்னு சொல்கிறார்கள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னா என்ன அர்த்தம் திருவாரூராயிருக்கிற மூலாதாரத்திலே அக்னியை எழுப்ப கற்றுக்கொண்டு அதன் மூலம் இறை யாரெல்லாம் தூய்க்கிறார்களோ அந்த யோகிகளுக்கு அந்த ஞானிகளுக்கு நான் அடிமை திருவாரூர் பிறக்க முத்தீன்னா என்ன அர்த்தம் திருவாரூராகிற மூலாதாரத்தில் இந்த எண்ணம் உதிக்குமானால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நம்ம கோயிலில் கொடிமரத்தில் கொடியேறுதுங்கிறோம் கொடிமரங்கிறது என்ன நம்ம முதுகுத்தண்டு கொடிமரம் சில முதுகுத்தண்டு இல்லாதவனேன்னு சொல்லுவான் முதுகுத்தண்டு இல்லாட்டி நிற்க முடியாது கொல கீழே விழுந்துருவோம் முதுகுத்தண்டு தான் அடிப்படை இந்த முதுகுத்தண்டில் தான் இத்தனை புள்ளியும் இருக்குது கோயிலில் சாமிக்கு கொடி ஏறிச்சு மண்டகப்படி தீபாராதனைங்கிறோம் கொடி ஏறுறதுன்னா என்ன மூலாதார தக்கினி புறப்படுதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு இடத்துலையும் தங்குது பாருங்க அதுக்குத்தான் மண்டகப்படின்னு பேரு அங்கங்க தீபாராதனை ஆகுது பாருங்க அது என்ன பூர்வ மத்திய ஸ்தானத்தில் தெரிகிற தீபாராதனை பூர்வ மத்திய ஸ்தானத்திலே அமுதம் சொட்டும் அதுதான் கோயில்ல வாங்குற பிரசாதம் அப்போ உடம்புக்கு உள்ளே இருக்கிறது வெளியில இது நம்ம உடம்புங்கிறது நடமாடும் கோயில் வெளியில இருக்கிறது படமாடும் கோயில் அப்போ திருவாரூர் பிறந்தார்கள் என்ன அர்த்தம் மூலாதாரத்தக்னியை யார் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் அர்த்தம் கைலாசத்துக்கு போனா கைலாச காட்சி அற்புதமா தெரியும் மானசரோவர் தீர்த்தத்தில் குளிக்கிறோம் அது நூத்தி முப்பத்தி சுற்றளவு அருமையான தண்ணீர் கங்கை முதற் கொண்டு அதிலேதான் கீழே உற்பத்தியாகிறது என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள் ி இரண்டு மணிக்கு மானசரோவரில் மேல இருந்து தேவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் என்பது என்று சொல்கிற மாதிரி நட்சத்திரங்கள் விழும் இந்த மானசரோவரை தாண்டி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனோம்னா தார்ச்சன் ஒரு பகுதி வரும் தார்ச்சன்ல இருந்து பார்த்தா கைலாசம் அற்புதமா தெரியும் மானசரோவரில் இருந்தும் தெரியும் வேகம் மறைக்கா விட்டால் தார்ச்சனில் இருந்துன்னு தெரியும் தார்ச்சனில் கொஞ்சம் பக்கத்தில் தெரியும் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா அஷ்டபர்வதே இன்னும் பக்கத்தில் தெரியும் வடக்கு முகமாக பார்த்தா நந்தி முதற்கொண்டு சிவலிங்கத்துக்கு கீழே உள்ள ஆவுடை முதற்கொண்டு சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அற்புதமாக தெரியும் அப்படி பார்க்கிற பொழுது அந்த இடத்துல கைலாசம் எப்படி தெரியும் சில பேர் பார்வைக்கு சிவலிங்கம் மாதிரி தெரியும் சில பேர் அப்படி ஒரு வேற பக்கத்தில் நின்று பார்த்தா திருவாரூர் தேர் மாதிரி தெரியும் திருவாரூர் தேர் எப்படி இருக்கு அதே மாதிரி கைலாசம் தெரியும் இன்னொரு மூலையிலிருந்து பார்த்தா சிதம்பரத்திலே பொன்னம்பலத்திலே தங்கம் வேந்தார்களே அது மாதிரி தெரியும் இன்னொரு பக்கத்திலிருந்து பார்த்தா மூணு விபூதிப்பட்ட தெரியும் வேற பக்கத்திலே இருந்து பார்த்தால் முகம் மூக்கு வாய் இதெல்லாம் தெரியும் எட்டு பக்கத்திலையும் பார்க்க முடியாது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி தெரியும் திருவாரூர் தேர் என்பது கைலாசத்தை பார்த்து அமைக்கப்பட்ட அமைப்பு திருவாரூருக்கு சிறப்பு திருவாரூர் தேர் அழகு மண் திருத்தலம் திருவாரூர் அஞ்சு பூதங்களும் அஞ்சு திருத்தலங்கள் திருவாரூரிலே உள்ள பெருமான் மூலட்டானேஸ்வரர் அது மண்ணால் பிடிக்கப்பட்ட திருவேணி அவருக்கு அபிஷேகம் கிடையாது காஞ்சிபுரத்திலே உள்ள பெருமான் அவர் ஏகாம்பரேஸ்வரர் அவரும் மண்ணால் பிடிக்கப்பட்ட திருவேணி கம்பையாற்றிலே மண்ணால் பிடிக்கப்பட்ட திருவேணி அவருக்கு அபிஷேகம் கிடையாது பிரிதுவிஸ்தலம் காஞ்சிபுரம் பிரிதுவிஸ்தலம் திருவாரூர் அன்னை கமலாம்பிகை தவஞ்செய்த திருத்தலம் திருவாரூர் ஒரு கால் மேல இன்னொரு காலை தூக்கி போட்டு கொண்டு அந்த அன்னை இருக்கக்கூடிய அழகு அதை காண கண் கோடி வேண்டும் அவளுக்கு கமலாம்பாள் என்று பெயர் கமலை என்று அந்த ஊருக்கு பெயர் சாயங்காலத்திலே சுமார் ஆறரை மணிக்கு ஒரு தீபாராதனை ஆகும் தி அந்த திருவாரூரிலே அது சாயரட்சை தீபாராதனை என்று சொல்வார்கள் அப்பொழுது தேவேந்திரன் வந்து தீபாராதனை செய்வதாக அர்த்தம் அந்த அர்ச்சகர் அங்கே தலைப்பாகை எல்லாம் சூட்டிக்கொண்டு தேவேந்திரன் மாதிரி வந்து சாயரட்சை தீபம் பார்ப்பார் இன்னொரு செய்தி சாயரட்சையிலே உலகத்திலே உள்ள எல்லா சிவன் கோயில்களின் கலைகளும் திருவாரூரிலே தியாகராஜரிடத்திலே ஒடுங்குகின்றன எனவே சாயரட்சை தீபாராதனையை பார்த்தால் உலகத்திலே உள்ள எல்லா சிவபெருமானுடைய ஆலயங்களையும் பார்த்த புண்ணியம் என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள் ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருக்கு ரெண்டாம் கம்பர்னு பேர் கம்பர் மாதிரி நிறைய பாட்டுக்களை பாடியவர் பல பாட்டுக்கள் உட்கார்ந்தா புராணம் ஓடி வரும் பேசிக்கிட்டே புராணம் எழுதக்கூடிய பெரியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊபே சாமிநாதைய இருக்க ஆசிரியர்னால் அவர் எப்படி இருப்பார்னு பார்த்துக்கிடுங்க இந்த மகாவித்துவான் திருவாரூருக்கு வந்தாராம் வந்து ஒவ்வொரு சந்நிதியாக கும்பிட்டாராம் கடைசியாக சொன்னாராம் நானும் கும்பிட்டுக்கிட்டே வந்தேன் குவிச்ச கையை எடுக்க முடியல அத்தனை சந்நிதி இருக்குது திருவாரூர் இல்லைன்னாராம் விரித்தல் செலா கோயில்களும் பல உளவால் அவர் பாடின பாட்டு குவித்த கையை விரிக்க முடியாதான் அத்தனை கோயில் வரிசைக்கு இருக்குமா திருவாரூர் கோயில் தியாகராஜ பெருமான் திருக்கோயில் அஞ்சு வேலி திருவாரூர் குளம் கமலாலய குளம் அஞ்சு வேலி வெளியிலே இருக்கக்கூடிய ஓடை அதுவும் அஞ்சு வேலி அதன அஞ்சு வேலி அது பஞ்சாட்சரம் அஞ்சுளை யானைகள் அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்லுவார் அம்பாள் கோயிலில் மூலையிலே ஒரு பீடம் இருக்கு கமலாலய குலத்தை விட்டு கமலாம்பாள் சந்நிதிக்கு சென்றால் மூலையில் ஒரு கோயிலில் ஒரு அட்சர பீடம்னு அதுக்கு பேரு அந்த அட்சர பீடத்திலே ஐம்பத்தோரு எழுத்துக்கள் இருக்கின்றன தியானம் பண்ண வேண்டிய இடம் ஒ அந்த காலத்திலே எழுத்து மொத்தம் ஐம்பத்தி ஒன்னு தான் இருந்திருக்கு அகர முதலன உரைசை ஐம்பத்தோர் அக்கரமும் என்பது திருப்புகள் மதுர மீனாட்சி அம்மன் கோயில் சண்டீசருக்கு பக்கத்தில் ஐம்பத்தோரு சிவலிங்கம் இருக்கும் அக்ஷரலிங்கம்னு போட்டிருப்பாங்க அக்ஷரங்கள் ஐம்பத்தி ஒன்னு திருவாசகம் ஐம்பத்தோரு தலைப்பு வல்லற் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் உலகத்தில் வாழ்ந்த ஆண்டுகள் 51 ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தோன்றி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலில் மறைந்தார் அதுவும் ஐம்பத்தி ஒன்று திருவாரூர் கமலாம்பாள் சந்நிதியில் அக்ஷர பீடம் ஐம்பத்தோர் எழுத்து தியானம் செய்தால் நல்ல ஆற்றல் கிடைக்கும் கல்வி சிறக்கும் திருவாரூரிலே ஒரு தேவாசிரியன் மண்டபம் அங்கேதான் நம்முடைய பெரிய புராணத்துக்கு வித்தாயிருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை தொடங்கிற்று தில்லையிலே இருக்கக்கூடிய பெருமானும் திருவாரூரிலே இருக்கக்கூடிய பெருமானும் ஆடக்கூடிய பெருமான்கள் இதுவும் நடனம் அதுவும் நடனம் சிதம்பரம் பொன்னம்பலம் திருவாரூர் பூ அம்பலம் சிதம்பரம் நின்றபடி ஆடும் நடனம் திருவாரூர் இருந்தபடி ஆடும் நடனம் சிதம்பரம் பக்கவாட்டில் நடனம் திருவாரூர் மேலும் கீழுமாக நடனம் இந்த ரெண்டுக்கும் அவளது சம்பந்தம் உண்டு தில்லையிலே பெருமான் ஆடுகிறார் இந்த பெருமான் கைலாசத்திலே சிவபெருமானாக இருக்கிறார் ஒருநாள் சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டார் கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியும் நமக்குள்ள என்ன இருக்கோ அது தெரியும் சிவபெருமான் கண்ணாடியில் பார்த்தா அவரு உடம்பு அப்படியே தெரிஞ்சுது இங்கே வான்னு கூப்பிட்டாராம் கண்ணாடிக்குள்ள இருந்து அவர மாதிரி ஒரு உருவம் வந்தது அப்ப என்ன தெரியுது இந்த ரெண்டு ஒன்னு தானே அவர் அவர் இவர் அழைத்த உடனே உட்கார சொன்னார் சுந்தரான்னு கூப்பிட்டாரான் அந்த உருவம் எப்படி இருந்ததா ரொம்ப சுந்தரமாக இருந்துச்சான் சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் சுந்தர காண்டம்னா சீதையின் அழகு ராமன் அழகு ஆஞ்சநேயன் அழகு கம்பன் கவிதையின் அழகு எல்லாம் தெரியக்கூடிய காண்டம்னு அர்த்தம் இப்போ சுந்தரான்னு கூப்பிட்டாராம் வந்தார் இவர் பக்கத்தில் உட்கார்ன்ட்டார் சிவபெருமானுக்கு பக்கத்திலே அவர் கண்ணாடியில் கண்ட அந்த திருவுருவம் உட்கார்ந்தது சுந்தரனுக்கு என்ன வேலை வந்தவங்களுக்கெல்லாம் விபூதி கொடு பூதினா செல்வம் விபூதிலாத செல்வம் கிரகம்லாத வீடு நாயகன்னா தலைவன் விநாயகன்னா ஈடு இணையில்லாத தலைவன் பூதிக்கு விபூதி கொடுத்தான் ஈடு இணையில்லாத செல்வம் சாகுற பொழுது எல்லாத்தையும் எடுத்துக்குவான் கழுத்துல தங்கத்தில ஏதாச்சும் சங்கிலி போட்டு எடுத்து வச்சிருவான் பல்லு தங்கத்திலே இருந்தா தட்டி எடுத்துருவான் உடுத்திருக்கிற வேட்டை நல்லா இருந்தா கூட நெத்தி நிறைய திருநீற்ற பூசி அனுப்பிச்சிருவான் நம்ம கூட வரக்கூடிய ஒரே செல்வம் திருநீர் விபூதினு பேர் கொடுத்தாங்க வர்றவங்களுக்கெல்லாம் திருநீர் நம்ம சுந்தரனுக்கு வேலை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் முதலிலே அஷ்டமி அன்றைக்கு நஞ்சு வெளிப்பட்டது எல்லோரும் அஞ்சினார்கள் அந்த காற்றுக்கு பயந்தார்கள் தேவர்களெல்லாம் ஓடினார்கள் யார் காப்பாற்றுவாரோ அவர் காலில் போய் விழுந்தார்கள் அவருக்கு பெயர் சிவபெருமான் சிவபெருமான் என்ன செய்தார் உலகத்தையெல்லாம் பயமுறுத்திய நஞ்சை கொண்டு வருமாறு சுந்தரனிடம் வேலையை ஒப்படைத்தார் சுந்தரா நஞ்சை எடுத்துக் கொண்டு வா சுந்தரர் போனார் நஞ்சை திரட்டினார் ஒரு கையளவு நம்ம நாவல் பழம்னு சொல்றோம் இல்ல நவ்வா அது மாதிரி திரட்டி கையில கொண்டு வந்துட்டார் அது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த நஞ்சு இவர் கைக்கு அடங்கிற்று அதை வாங்கினார் சிவபெருமான் உட்கொண்டார் அம்பாள் பராசக்தி பார்த்தாள் சிவனுக்கு வெளியிலே இருக்கிற உடம்பு வெளியிலே இருக்கிற உலகம் உள்ளுடம்புக்குள்ளே இருக்கிற உலகம் ரெண்டு அழியக்கூடாதே நஞ்ச கழுத்திலே கையை வைத்தாள் நஞ்சு கழுத்தில் தங்கிவிட்டது சிவபெருமான் நஞ்சு கண்டத்தை அடக்கிய நம்பனாக மாறினார் பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் என்ற பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக மாறினான் கழுத்திலே அம்பாள் கையை வைத்தாள் நஞ்சு அமுதமாக மாறிவிட்டது யார் சொல்றா நம்ம அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் சொல்றார் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே இதெல்லாம் எங்கே கைலாசத்தில் இப்போ அடுத்த காட்சி சிவபெருமான் பக்கத்திலே இருக்கிற சுந்தரனை பார்க்கிறார் இவன் மூலம் சில செயல்களை நிறைவேற்ற வேண்டும் என்னென்ன செயல் எல்லாரும் சொல்கிறாங்க பெருமாளை கும்பிட்டா கிடைக்கும் சிவபெருமானை கும்பிட்டா தான் கொடுப்பார் அவர் இருக்கிறதே சுடுகாடு அதைத்தானே கொடுப்பார் ஆடுறது பேயோட இவர்கிட்ட என்னத்தை வாங்க முடியும் அப்படின்னு சில நினைக்கிறார்கள் சில பேர் நினைக்கிறார்கள் சிவபெருமான் ரொம்ப மரியாதையாக கும்பிடத்தக்க தெய்வம் கும்பிட்டு ஒதுங்கி போயிடணும் நம்ம துன்பங்களையெல்லாம் நம்ம கூடவே இருந்து பக்கத்தில் இருந்து நண்பனாக இருந்து நம்ம திட்டுநாளும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மாற்றணும் அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் ஆண்டவனை நிறைய பாடிவிட்டார்கள் ஆனால் அடியார்களை நிறைய பாடலை சண்டீசரை பாடுவார்கள் கண்ணப்பரை பாடுவார்கள் தண்டியடிகளை பாடுவார்கள் சிறு தொண்டரை பாடுவார்கள் சில இடங்களில் பாடுவார்கள் நிறைய பாடணும் நம்ம அடியார்களை பாடணும் அதுக்கு யாரையாவது அனுப்பணும் யாரை அனுப்பலாம் நம்ம சுந்தரனை அனுப்பலாம் சிவபெருமான் தீர்மானித்து விட்டார் சுந்தரார் என்ன போய்ப் பூ எடுத்துக்கிட்டு வா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலர் எடுக்க நந்தவனத்துக்கு வந்தார் கைலாசத்துல மலர் கொய்கிறார் எதிர்த்தாப்புல பார்த்தார் பார்வை கொஞ்சம் ஓடிட்டு இரண்டு அழகான பெண்கள் பார்வதியின் சேடி பெண்கள் ஒருத்தி பேரு அனிந்திதை இன்னொருத்தி பேரு கமலினி ரெண்டு பேரும் இவரை பார்க்க இவர் அவர்களை பார்க்க அண்ணலும் நான் அவர்களும் நோக்கினார் அவ்வளவுதான் மனசை இழுத்துட்டார் திரும்ப வந்துட்டார் ஆசை வந்துருச்சு ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்த மாமே என்பது திருமந்திரம் ஆசை வந்தா பிறவி உண்டு இவர் ஆசைப்பட்டுட்டார் எங்கே ஆசைப்பட்டார் தெரியுமா மன்மதனை எரித்த கைலாசத்தில் ஆசைப்பட்டார் அது எப்படி மன்மதனை எரிச்ச இடத்துல ஆசை வரும் இவர் காரணம் அல்ல ஆசையை உண்டாக்கின நம்ம சிவபெருமான் காரணம் லேசா உண்டாக்கி விட்டார் ஓடி வந்தார் என்ன பார்த்தியான்னு கேட்டார் சிவபெருமான் பார்த்தேன் என்ன நினைச்சேன் மற முடியலே அக் அக்கல்யாணம் பண்ணிக்க நினைச்சே அப்படியா பூமியில் போய் பரப்பாயாக அவர்களோடு கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு வா பெருமானே என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டுமே பூமியில இருந்தா அதுவே சுகம்னு ரொம்ப பேர் இங்கே தங்கிருவான் சாக்கடைகளை கிடக்கிற பன்றிக்கு சாக்கடை இனிப்பாவது போலே பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு இந்த பூமி இனிப்பாகிறது இங்கேயே தங்கிருவான் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் கவலைப்படாதே உரிய காலத்தில் தடுத்தாட்கொள்ளுவோம் என்றார் சிவபெருமான் நம்ம அந்த சுந்தரர் விஷத்தை கொண்டு வந்தமையினாலே ஆலாலசுந்தரர்னவருக்கு பேரு அவர் இங்கே வந்து திருநாவலூரிலே ஷடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் குழந்தையாக முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியார்களுடைய வம்சத்திலே பிறந்தார் குழந்தை வளர்ந்தது அஞ்சு வயசு அந்த ஊர் ராஜா அந்த பக்கம் போனார் குழந்தையை பார்த்தார் ரொம்ப அழகாக இருக்குது நான் குழந்தையை கொண்டு போய் வளர்த்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகின குழந்தைக்கு ஒரு பக்கம் மன்னவர் திரு ஒரு பக்கம் வைதிகத் திரு பிறவியினாலே அந்தன கோலம் வளர்த்தமையினாலே மன்னவர் கோலம் இந்த பிள்ளைக்கு பன்னெண்டு வயசில் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணாங்க அந்த காலத்திலே பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணுற பழக்கம் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறாங்க புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய பொண்ணும் அந்த பொண்ணை கொண்டு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடாகிடுச்சு பிள்ளை நல்ல மனக்கோலத்தோடு உட்கார்ந்துருக்கு அங்கே இருந்து ஒரு கிழவனார் வந்தார் கிழவனார்னால் வயசு என்ன இருக்கும் ஒரு லட்சம் வருஷம் இருக்குமா இல்லை அதெல்லாம் சர்வசாதாரணம் கோடி வருஷம் இருக்குமா இல்லை அதை அதிகம் எவ்வளவு வயசு தெரியாது ஏன் பிறந்தாத்தானே தெரியும் அந்த ஆளுக்கு பிறவியே கிடையாது டேட் ஆஃப் பெர்த் இருந்தால் டேட் ஆஃப் டெத்து உண்டு அது இல்லைன்னா இதுவும் இல்லை இந்த ஆளுக்கு ரெண்டும் இல்லை பிறவி கிடையாது சாவுங் கிடையாது அப்பா அம்மா கிடையாது ஜாதி கிடையாது பிறவா யாக்கை பெரியோன் சிவபெருமான் அங்கிருந்து ஒரு அந்தன கோலத்தில் கிழவனாரா வந்தான் கிழவனார்னா எப்படி பழுத்த பலமாக வரான் கிருவானந்த வாரியார் சாமி அழகா சொல்லுவார் பழுத்த பலம்தான் இனிக்கும் வயசாக வயசாக அன்பும் கருணையும் இரக்கமும் பக்தியும் பண்பாடும் அதிகரிக்கும் அதனால தான் பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடுறோம் பெரியவங்க பழுத்த பழத்துக்கு சமானம் அப்படின்னு ஒரு ஊரில் வாரியாறு சாமி பிரசங்கம் பண்ணார் இந்த ஒரு பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான் எந்திரிச்சான் ஐயா என்னடான் எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார் வயசு எண்பது எப்ப பார்த்தாலும் பண்பாடு வரும் பக்தி வருமன் நீங்களே அவருக்கு கோபம் தான் வருது ஏன் இப்படி சாமி அழகா பதில் சொன்னார் பழுக்கணும் உங்க தாத்தா பழுத்த பழம் இல்லை வெம்பி போன பழம் அப்போ என்ன தெரியுது நம்ம வெம்பி கூடாது பழுத்த பலமாக இருக்கணும் சுந்தரனை தேடி வந்த அந்த ஆள் எப்படி வந்தார் மொய்த்து வளர்பேரழகு முத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் என்று சேக்கிலார் சொல்லுகிறார் அப்படி பழுத்த பலமாக வந்தார் நம்ம சுந்தரர் இப்போ இங்கே அவருக்கு பேர் ஆரூரன்னு பேர் அங்கே அப்பா அம்மா வச்ச பேரு ஆரூரன் ஆரூரன்னா என்ன திருவாரூரன் ஏன் அந்த பேர் வச்சாங்க அவங்க அம்மாவுடைய அப்பா அந்த ஊரில் இருந்தவர் அவங்க பாட்டனார் ஊர் திருவாரூர் அவங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு ஆறு ஊரன்னு பேர் அதை பிள்ளைக்கு பேரனுக்கு வச்சாங்க ஆறு ஊரன்னு பேர் ஆறு ஊரன் இங்கே நிற்க சிவபெருமான் பெரிய வயசான கழவனாராக வர நீ என் அடிமையினாரா எல்லாரும் சிரிச்சாங்க பிராமணனுக்கு பிராமணன் அடிமையாகிற பழக்கம் கிடையாது சிவாச்சாரியாருக்கு சிவாச்சாரியார் அடிமையாகிற பழக்கம் கிடையாது அமெரிக்காவில் வேணும்னா நீகு அடிமையாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் மனுஷனுக்கு மனுஷன் அடிமை கிடையாது இதென்ன இப்படி சொல்கிறீங்க வந்த அந்தனர் சொன்னார் இவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என் கையில இருக்கு தாத்தா எழுதி கொடுத்த ஓலையா எங்கே இருக்கு நீ என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு அந்த மாப்பிள்ள பையன் கேட்டான் பித்தனோன்னா இவர் சிரிச்சார் நாம் பித்தனாயிருந்தா என்ன பேயனாயிருந்தால் என்ன வித்தகம் பேச வேண்டாம் பணி வாரும் நீ இந்த அறிவு திறமையினால பேசாது வேலைவாரு அடிமை வேலைதான் பார்க்கணும் அப்படின்னான் ஓலை எங்கே இருக்கு இந்தா இருக்கு இடுப்பிலிருந்து ஒரு ஓலை எடுத்தார் எடுத்த ஓலையை இந்த ஆறு சுந்தரம் சுந்தரன் ஓடிப்போய் பிடிஞ்சி கிழிச்சு விட்டார் கிழித்த உடனே அந்த அந்தனர் ஓலைமிட்டார் மறைகள் அவரை தேடி ஓலை முடுகின்றன அவர் இப்பொழுது ஓலை முடுகிறார் என் ஓலையை கிழிச்சு விட்டானோ நிச்சயமா அந்த ஓலையிலே இவனுக்கு பாதகமானது தான் இருக்க வேண்டும் சாதகமாக மாட்டான் பாதகமாக இருக்கணும் ஓலையை கிழிச்சு என்று அழுதார் ஓலைமிட்டார் எல்லோரும் கேட்டார்கள் யார் எழுதுன ஓலை இவங்க பாட்டன் எழுதுன ஓலேன் இப்போ என்ன செய்யலாம் ஆமாம் நீங்கள் எந்த ஊருக்காரர் நான் திருவண்ணைநல்லூர் அந்த ஊரில் ஒரு வடக்கு மன்றம் இருக்கே நல்லா இருக்கு வழக்கை அங்கே போய் சொல்லுங்கள் அந்த அந்தனர் புறப்பட்டு போக மற்றவர்கள் பின்னால் போக ஆரூரன் அந்தனருக்கு பின்னால் போக அந்த திருவண்ணைநல்லூருக்கு போனார்கள் அங்கே அரங்கூர் அவையம் வழக்காடு மன்றம் மாதிரி ஒரு நீதிமன்றம் அங்கே இந்த பெரியவர் வடக்கினை சாரச் சொன்னார் விவரமா தெளிவா சொன்னார் வார்த்தை கேட்டார்கள் அடிமை என்கிறீர்கள் இவங்க பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை என்கிறீர்கள் அந்த ஓலை உங்கள்கிட்ட இருக்கா ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றும் அன்றி மற்றும் அயலார்த்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுகள் பழக்கம் உண்டா அடிமை பலக்கம் கிடையாது ஆவணம் ரெக்கார்டு ஏதாச்சும் பதிவு இருக்கா இருக்கு ஓலை இருக்கு எங்கே இருக்கு இந்த பையன் கிழிச்சுப்படுவான் கிழிக்க மாட்டான்னு சொல்லுங்கோ ஓலையை தர்றேன் வந்த கழவர் கெட்டிக்காரத்தனமாக சொல்ல அரங்கோரவயத்திலே இருந்தவர்கள் இவன் கிழிக்க மாட்டான் கொடுங்கோ இடுப்பிலிருந்து அடுத்த ஓலையை உருகினான் இந்த பிள்ளைக்கு ஆச்சரியம் அந்த ஓலையைத்தான் அங்கே கிழிச்சிட்டோமே இந்த ஆள் என்ன அடுத்த ஓலை வச்சிருக்காரே வந்த கலவனார் அழகா சொன்னார் அது செராக்ஸ் காப்பி இது ஒரிஜினல் அது நகல் இது அசல் அது படி ஓலை இது மூல ஓலை அவனுக்கென்ன எத்தனை ஓலை வேண்டுமானாலும் எழுதுவான் ஓலையில் என்ன இருக்கு வாங்கி படியுங்கள் படித்தார்கள் அதில் என்ன இருக்கு தெரியுமா சிவபெருமானுக்குன்னு இல்லை திருவண்ணை நல்லூர் பித்தனுக்குன்னு இருக்கு சிவபெருமான் தனக்கு பேரு வச்சுக்கிட்டார் என்ன பேரு வைக்கலாம் சிவபெருமானுக்கு எந்த பேரும் கிடையாது எல்லா பேரும் அவர் பேர் தான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாற்க ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமோ என்பார் மாணிக்க பெருமான் எது அவர் பேரு எல்லாரும் பார்த்து என்ன பேரு வைக்கிறீங்களோ அது அவருக்கு பேரு அவரை ராமசாமின்னு கூப்பிட்டா ராமசாமியா வந்து நிற்பார் சரணம் ஐயப்பான்னு கூப்பிட்டா ஐயப்ப வந்து நிற்பார் பிள்ளையாரேன்னு கூப்பிட்டா பிள்ளையாரா வந்து நிற்பார் முருகனேன்னு கூப்பிட்டா முருகனா வந்து நிற்பார் கருப்பண்ணசாமின்னு கூப்டா கருப்பண்ணசாமியா வந்து நிற்பார் இல்லைன்னு சொல்லிவிட்டா இல்லைன்னுட்டு போயிடுவார் எல்லாம் நம்மள்ட தானே இருக்குது பெருமான் என்ன பேர் வச்சான்னு தெரியுமா வெண்ணநல்லூர் பித்தனுக்குன்னு எழுதினான் ஏன் இந்த பிள்ளை இப்போ பைத்தியக்காரான்னு கூப்பிட்டான்ல இவன் எனக்கு வச்ச பேர் பித்தன் தானே என் பிள்ளை என்ன பேரில் கூப்பிடுறானோ அதானே என் பேர் எனக்குன்னு பேர் கிடையாது வெண்ணெநல்லூர் பித்தனுக்கு வழி அடிமை கையெழுத்து யாரு போட்டிருக்கா தெரியுமா இவங்க பாட்டனார் இதற்கு இவை இங்கு என் எழுத்து நான் நல்ல ஞாபக சக்தியோடு எழுதி கொடுத்தது நாங்கள் வழி வழி அடிமை ஒரே ஆச்சரியம் கையெழுத்தை பார்த்த உடனே இந்த கையெழுத்து இவங்க பாட்டனார் கையெழுத்தா இருந்த நீதிபதி கேட்டார் கிழவனார் சொன்னார் இவன் பாட்டனையே இவன் பார்த்தது இல்லையே கையெழுத்தே இங்க பார்த்திருக்க போறான் அதனாலே அரங்கூர் வயத்தில் இவங்க பாட்டனாருடைய பழைய கையெழுத்து பிறகு என்னமாவது இருந்தால் பழைய பதிவு ஆவணங்கள் இருந்தால் எடுத்து பாருங்கோ அந்த காலத்தில் உடனே போய் ஆவணத்தை எடுத்து பார்த்து கையெழுத்து சரிதான்னு சொல்லிவிட்டாங்க நம்ம காலத்தில் தேட போனால் நம்ம தேட ஆரம்பித்தா நம்ம பேரங்காலத்தில் தான் ஆவணம் கிடைக்கும் இது நம்ம தலையெழுத்துன் பழைய காலத்தில் உடனே அந்த ஆவணத்தை எடுத்து பார்த்தார்கள் கையெழுத்து சரியாக இது உன் பாட்டன் கையெழுத்து நீ அடிமையும் எல்லாரும் கேட்டாங்க கழவனாரை பார்த்தேன் உங்களை பார்த்ததே இல்லையே உங்கள் வீடு இந்த ஊரில் எங்கே இருக்கு நம்ம வீடு தான் இந்த ஊரில் பெரிய வீடு என்னாரு எங்கே என்றார்கள் பெருமான் முன்னால் போக ஆறு ஊரன் பின்னால் போக ஊர் பெருமக்கள் அதற்கு பின்னால் போக திருவருள்துறை கோயிலுக்குள்ளே போனார் மறைந்து விட்டார் ஆரூரனுக்கு புரிந்தது வந்தது பெருமான் என்று கன்று குட்டி தாய்ப்பசுவை பார்த்து கதறுவது போலே கதறினார் அழுதார் எம்பெருமானே உன்னை திட்டி விட்டேனே என்று கலங்கினார் வருந்தினார் பெருமான் சொன்னான் கவலைப்படாதே நம்மை பாடும் மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நம்மளை திட்டிருக்கேப்பா பித்தான்னு சொல்லி இருக்கே உனக்கு வந்தொண்டன்னு பேரு பல பேர் மென் தொண்டர்கள் நீ கொஞ்சம் வன் மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் எது அர்ச்சனை நீ தமிழால் பாடு அதுதான் நமக்கு அர்ச்சனை அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் வேதங்கள் இவரை பாடுகின்றன இவர் நீ என்ன தமிழால பாடு என்று சுந்தர் இடத்திலே கேட்கிறார் குன்றக்குடி அடிகளார் தெய்வசிகாமணி பெருமான் அழகா சொல்லுவார் சிவபெருமான் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டிருந்தா தமிழ் கேட்காம காத்து கிடந்தா ஒரு அடியாரை பார்த்து என்ன தமிழால பாடு அப்படின்னு கேட்டிருப்பாரு அவளது காலம் காத்து கிடந்திருக்கிறார் நல்ல தமிழ் கேட்பதற்காக அதனால என்ன சொல்றார் மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமும் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் சொற்றமிழ் பாடுக நம்ம தமிழால பாடு பெருமானே எனக்கு பாட வரலியே நான் எப்படி பாடுறது என்னவோ சொல்லி என்ன கூப்பிட்டியே அப்படி பாடு மன்னிச்சுக்கிடுங்கோ தெரியாம சொல்லிட்டேன் பைத்தியக்காரா பித்தான்னு சொன்னேன் தப்புத்தான் தப்பு அது தமிழுக்கு தொடக்கம் பித்தா என்று பாடு சிவபெருமான் பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தான் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் பரவநாச்சியாருக்கு தொழில் என்ன ஆலயத்திலே வந்து நடனமாடக்கூடிய கணிகையர் மரபில் தோன்றினாள் பெருமானுக்கு முன்னால் நடனமாடக்கூடியவள் கோயிலுக்கு வருகிறார் சுந்தரமூர்த்தி பரவநாட்சியாரை பார்க்கிறார் ஏதோ ஒரு எண்ணம் பழைய தொடர்பு மீது காதல் வந்தது இந்த பரவநாச்சியாருடைய காதல் அது எப்படி இருக்கு தெரியுமா அற்புதமோ சிவன் அருளோன்னாரா எந்த காதலனாவது காதலிய பார்த்து சிவன் அருள் போல இருக்கிறது அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கமா இந்த காலத்தில் அப்படி சொன்ன காதலின் இப்பாளா இது பழைய காலம் சிவன் அருள் இந்த பெண்ணாக வந்திருக்கிறது அற்புதமோ சிவன் அருளோ என்று அழகாக பாடினார் கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ என்று கேட்டவர் அற்புதமோ சிவனருளோ என்று இருக்க அந்த பெண் பறவை இருக்கிறாளே அவள் சுந்தரமூர்த்தியை பார்த்து இவர் யார் தெரியுமா முருகன் மாதிரி இருக்கிறாரே முருக பெருமான் போலே இருக்கிறாரே என்று அவளுக்கு தோன்றியதாம் முருகன் அருள் முருகன் முன்னே வந்து எதிர் முருகனோ என்று அவள் நினைத்தாளாம் ஒரு வழிக்கு அதுவும் சரிதானே முருகனுக்கு வள்ளி தெய்வயானை என்று இரண்டு பண்டாட்டிகள் இவருக்கும் இரண்டு பண்டாட்டிகள் வரப்போகிறார்கள் ஒருவேளை அதுவும் சரிதானேன் முருகனும் சுந்தரன் இவரும் சுந்தரர் முருகனும் பாடுவான் இவரும் பாடுவார் எனவே முன்னே வந்தெதிர் தோன்றும் முருகனோ என்றார் சிவபெருமானிடத்திலே சென்றார் சிவபெருமானே இந்த பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சிவபெருமான் செய்கிறோம் என்று சொல்லி அங்கே திருவாரூரிலே உள்ள எல்லாருக்கும் சொல்லி நம்முடைய தோழன் சுந்தரன் திருவாரூரன் வந்திருக்கிறான் அவனுக்கு பரவநாச்சியாரை திருமணம் செய்து வையுங்கள் பெருமான் சொல்ல கணிகையர் குலத்திலே பிறந்த பரவினாச்சியாருக்கும் முப்போதும் திருமேனி தீண்ட கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருமணம் நடந்தது அடியார்களுக்கு ஜாதி இல்லை என்பது நிறுவப்பட்டது இது திருவாரூரிலே நடந்த நிகழ்ச்சி கல்யாணம் எண்ணிக்கி பங்குனி உத்தர தன்னைக்கு அது அற்புதமான நாள் தருமராஜாவுக்கும் பாஞ்சாலிக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் திருப்பதியிலே திருச்சானூரிலே நம்முடைய சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் அதே மாதிரி நம்முடைய சுந்தரருக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் எல்லாருக்கும் பங்குனி உத்தர தன்னைக்கு ஆண்டுதோடும் சாப்பாடு போட்டார்கள் இவருக்கு பணம் ஏது பகவான் கொடுக்கிறான் பணமாக கொடுக்கல பொருளாக கொடுக்கிறான் குண்டையூர்னு பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே ஒரு விவசாயி அவருக்கு குண்டையூர் கிளார்ன்னு பேர் அவர் நிறைய நெல் கொடுப்பார் அந்த நெல்லை வச்சு சாப்பாடெல்லாம் ஆகும் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு அவர் நெல் அனுப்பலை சுந்தரருக்கு ஒன்றும் புரியலை குண்டையூருக்கு போயிட்டார் நெல் வரலியே அவர் சொன்னார் சாமி விளைச்சல் கிடையாது பஞ்சம் மழை இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படியா நான் சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்கி தர்றேன் சிவபெருமானை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட சிவபெருமான் நெல்லு மலையவே கொடுத்தார் கேட்டது நெல்லு கொடுத்தது நெல் மலை அதான் ஆண்டவன் பெருமை நெல்லு மலையை கொடுத்தார் கொடுத்தா இவர் வாங்கிக்க வேண்டியது தானே பக்கம்தான் திருக்கோழிலி குண்டையூர்ல கோயில் கிடையாது திருக்கோளிலே கோயில் அங்கே வந்து சுந்தரமூர்த்தி பாடுகிறார் பறவைச்சியாருக்காக நெல்லு கேட்டேன் மழை கொடுத்துருக்கிறீங்க திருவாரூருக்கு போகணும் இதை எப்படி கொண்டுகிட்டு போறது எங்கிட்ட என்ன லாரி இருக்கா ட்ரெயின் இருக்கா ஒண்ணும் கிடையாது நெல்லை அங்க கொண்டாந்து சேர்த்துப்பிடுங்க நீ இள நினைந்தடி உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையும் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே குண்டையூர்லே சில நெல்லு ஒரு ஆள்கிட்ட சொல்ற பொழுது மலை நெல்லுன்னு சொன்னா அவன் தூக்க வரமாட்டான் கொஞ்சம் போல நெல்லுன்னு சொன்னா தூக்க வருவான் அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம பார்வைக்கு மலை நெல்லு ரொம்ப பெருசு சிவபெருமானுக்கு முன்னாலே மலை என்பது ஒரு புள்ளி தானே ஒரு தூசு தானே அவன் அண்டங்களை விட பெரியவன் அல்லவா நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு சிவபெருமானை ஒரு பக்கம் வச்சா இவ்வளவு பெரிய அண்டங்கள் எப்படி இருக்குமா காலையில சூரிய வெளிச்சத்துல வரக்கூடிய பறக்கக்கூடிய தூசி மாதிரி இருக்குமா அப்போ சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு அண்டங்கள் எல்லாம் தூசியாய் தெரியுமானால் அவன் எவ்வளவு பெரிய ஆளாயிருப்பான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழின் கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிரந்து நின்ற தொன்மை அவனுக்கு முன்னாலே நெல் மலை என்பது சில நெல்லுத்தானே இவர் கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறார் கவலைப்படாதே ராத்திரிக்கு நெல்லை எல்லாம் விட்டு திருவாரூருக்கு கொண்ட சேர்த்தேன் அதே மாதிரி போய் ராத்திரி திருவாரூர் முழுக்க நெல்லு கொட்டிடுச்சு ஒரு வீட்டு கதவும் துறக்க முடியல வாசப்படி எல்லாம் நெல்லு வீதி எல்லாம் நெல்லு மழையில் போயிருக்கு திருவாரூருக்கு என்ன செய்யறது ரொம்ப சிரமம் கதவை துறக்க முடியுமா பரவனாட்சியார் சொன்னாலாம் எல்லாருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாலே கிடக்கிற நெல்லை எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பெரு சுத்தம் ஆயிடுச்சு ஒரு புயல் வந்தது தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலம் நிறைய மரங்கள் விழுந்தன ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெருஞ்சேதம் மரங்கள் விழுந்த மையினாலே எந்த கப்பல் எந்த காரும் போக முடியல என்ன செய்கிறது மரத்தை எல்லாம் எடுக்க ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு சாப்பாடு ஒரு வாரம் சாப்பிடாமல் இருக்கணுமே கரண்ட் இல்லை தண்ணி கிடைக்கல என்ன செய்யலாம் காமராஜர் அழகாக சொன்னார் யார் யார் வீட்டுக்கு முன்னால் எந்தெந்த மரம் விழுந்திருக்கோ அதையெல்லாம் அவங்கவுங்க வெட்டி வச்சுக்கலாம் அவ்வளவு தான் ஆறு மணி நேரத்தில் ரோடு சுத்தமாகிடுச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான் தெரு சுத்தமாகிவிட்டது எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைத்தன அது மாதிரி சொன்னால் யார் யார் வீட்டுக்கு முன்னாலே எவ்வளவு நெல் கிடைக்கோ அதை அவங்க அவங்க எல்லாரும் எடுத்து இப்பொழுது உங்களுக்கு ஒன்று புரிய வேண்டும் நம்ம கேட்டால் நெல் கொடுப்பாரா சிவபெருமான் நிச்சயமா கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார் பறவணாச்சியார் நெல்லை எல்லாரும் எடுத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய மனப்பாங்கு உள்ள பொண்ணு அதனாலே அவளுக்கு நெல்லை கொடுத்தார் நம்ம வீட்டுக்காரி என்ன சொல்லுவாள் இதே மாதிரி நமக்கு நெல் கிடைச்சிருந்து எல்லாரு விட்டு வாசல்லையும் கொட்டி கிடந்தா நம்ம வீட்டுக்காரி என்ன சொல்லுவா எங்கள் வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு கொண்ட அந்த நெல் எவ்வளவு எடுத்தால் கையை ஒடிச்சு அப்படித்தானே சொல்லுவா அதான் நமக்கு நெல்லு கொடுக்க மாட்டேங்கிறார் அடுத்தவனுக்கு கொடுக்க வேணும் என்று எண்ணினால் நீ கொடுக்கப்படுவாய் அது மாதிரி கோழிலீயம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலேயம் பெருமான் அவை அட்டித்தர பணியே அதே மாதிரி செய்து விட்டான் நடந்த இடம் திருவாரூர் பரவனாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வாழ்க்கை நடத்தினார்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்கினார்கள் சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு வருகிறார் சேரமான் பெருமாள் சேரநாட்டு மாமன்னர் அவருக்கு கலரிற்று அறிவார்ன்னு பேரு கலரிற்று அறிவார்னா என்ன அர்த்தம் எல்லா உயிர்களும் பேசக்கூடிய எல்லா செய்திகளையும் மொழிகளையும் அறியக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் கலரிற்று அறிவார் அவர் வழிபாடு செய்வார் ஒவ்வொரு நாளும் பூஜை எப்பொழுது முடியும் பாதச் சிலம்பு ஒளி கேட்கும் பொழுது முடியும் ஒரு நாள் பூஜையிலே நடராஜாவின் பாதச்சிலம்பு ஒளி கேட்க தாமதமாயிற்று ஷேர்மான் பெருமாள் பார்த்தார் பூஜையிலே கலரிற்றடிவாராகிற நமக்கு சிலம்பு ஒலி கேட்கவில்லை நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று உடைவாளை உருவி வெட்டுக்கொள்ளப் போகிறார் பாதச் ஒலி மிக வேகமாக கேட்டது சிவபெருமானை பார்த்து ஏன் இன்றைக்கு தாமதம் என்று சேரமான் பெருமாள் கேட்க சிவபெருமான் சொல்கிறார் நம் சுந்தரன் நம்மை பாடிக்கொண்டிருந்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் தாமதமாகிவிட்டது ஏன் இப்படி சொல்கிறார் சிவபெருமான் ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் கேட்கவும் வரவும் அவரால் முடியாதா முடியும் ஆனால் ரெண்டு பேரையும் இணைக்க வேண்டுமே இப்படி சொன்னார் சேரமான் பெருமாள் பார்த்தார் அந்த சுந்தரனை பார்க்க வேண்டும் வந்தார் பார்த்தார் சுந்தரரும் சேரமான் பெருமாளும் நட்பு கொண்டார்கள் இதிலே திருவாரூரிலே நடந்ததாக ஒரு செவிவழி செய்தி உண்டு இது பெரிய புராணத்தில் கிடையாது சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு வருகிறார் வீட்டுக்குள் வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வீட்டு கதவு திறந்திருக்கிறது அடுக்கலையிலே பரவநாச்சியார் ஏதோ சமையல் செய்து கொண்டிருக்கிறார் கீழே உட்கார்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏதோ நறுக்கிக் கொண்டிருக்கிறார் பார்க்கிறார் சேரமான் பெருமாள் இந்த கீரையில தூதுவளையின்னு ஒரு கீரை இந்த தூதுவளை என்பது மிக ஒரு பச்சிலை நெருப்பு மாதிரி தூதுவளை கரிசலாங்கண்ணி என்பது தண்ணீர் நெருப்பு தூதுவளை காற்று முசுமுசுக்கை இந்த மூணுக்கு ஞானப்பச்சிலைன்னு பேர் தூதுவலை சாப்பிட்டால் ஷயரோகம் வராது தூதுவலை சாப்பிட்டால் இருமல் வராது அது ஒரு ஞானப்பச்சிலை இந்த தூதுவளையில் முள் ரொம்ப இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தூதுவளை விரும்பி சாப்பிடுவார் அன்றைக்கு தூதுவலையை அவர் உட்கார்ந்து முல்லை தனியாக்கி கீரையை ஆய்ந்து கொண்டிருக்கிறார் சேரமான் பெருமாள் அப்பொழுது வந்து விட்டார் வந்தவர் பார்த்தார் சாமியை பார்த்து ஒரு கும்புடு போட்டார் சுந்தரர் உட்காரச் சொன்னார் சேரமானும் அடுப்படையிலே உட்கார்ந்தார் சும்மா இருக்க வராது கொஞ்சம் தூதுவளை அவர் எடுத்து போட்டு தனக்கு முன்னாலே போட்டு அவரும் ஆயத் தொடங்கினார் ஒரு மணி நேரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆஞ்சது ஒரு பக்கம் சேரமான் பெருமாள் ஆஞ்ச தூதுவள கீரை இன்னொரு பக்கம் பரவனாட்சியார் வந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆய்ந்த கீரையை எடுத்தார்கள் கண்ணில் ஒட்டி கொண்டார்கள் வில்வ மரத்தில் கொண்டே போட்டுட்டாங்க சேரமான் பெருமாள் ஆஞ்ச கீரையை எடுத்து கழுவி அடுப்பில் போட்டார்கள் பக்குவப்படுத்துவதற்காக சேரமான் பெருமாளுக்கு ஒரே ஆச்சரியம் பக்கத்தில் போனார் தாயே சாமி ஆஞ்ச கீரையை கொண்ட வில்ல மரத்தில் போட்டுட்டீங்க அடியன் ஆஞ்ச கீரையை சட்டியில போட்டு பக்குவப்படுத்துறீங்க எதனால பரவனாட்சியார் சொன்னார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீரையை ஆஞ்ச பொழுது என்ன சொல்லிக்கிட்டு ஆஞ்சார் வாயினாலே நமசிவாய மந்திரன் சொல்லி ஆய்ந்தார் ஏன் அவருக்கு பழக்கம் அதுதான் நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே என்று பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்ற பற்றின கிண்டி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவரு தொடுதேத்தும் சீர்க்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே உன்னை நான் மறந்தாலும் இந்த நாக்கு மறக்காது என்று நமசிவாய நமசிவாய நமசிவாய என்று அஞ்செழுத்து மந்திரத்தைச் சொல்லிக்கொண்டே தூதுவலையை சுந்தரர் ஆய்ந்திருக்கிறார் எனவே எப்பொழுது ஐந்தழுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டாரோ அப்பொழுது அது சிவார்ப்பணமாகிவிட்டது சிவார்ப்பணமான கீரையை அடுப்பில் போட்டு பக்குவப்படுத்தக்கூடாது ஆனால் ஷேர்மான் பெருமாளாகிற நீங்கள் கீரையை ஆய்ந்த என்ன சொன்னீர்கள் மான் பெருமாள் சொன்னார் நான் என்ன சொன்னேன் ஒன்னும் சொல்லல இந்த கீரையில உள்ள முள்ளு கையில குத்தக்கூடாதுங்கிற நெனைப்போடு ஆய்ந்தேன் அதனால தான் இத பக்குவப்படுத்துறதுக்காக அடுப்பில் போட்டிருக்கிறேன் இப்படியாக ஒரு செவிவழிச் செய்தி உண்டு அது நடந்ததோ இல்லையோ வேற விஷயம் என்ன தெரிய வேண்டும் நம்முடைய பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவன் திருநாமத்தை சொல்லிக் கொண்டே பணி செய்ய பழகுவோமானால் வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான இன்பங்களையும் தந்துவிட்டு அடுத்த பிறவி இல்லாமல் வினை பயனை ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளுவான் இது திருவாரூரில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஒரு நாள் சேரமான் பெருமாள் திருவாரூர் கோயிலுக்குள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு போகிறார் வழிபாடு செய்கிறார் திரும்பி போய்விட்டார்கள் கொஞ்ச நாள் ஆயிற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது வேறொரு வாசல் வழியாக கோயிலுக்குள் போகிறார் அங்கே தேவாசிரியன் மண்டபம் என்று ஒரு மண்டபம் உண்டு தேவாசிரியன் மண்டபத்திலே சிவனடியார்கள் கூடியிருந்து சிவபெருமான் திருநாமத்தை பாடிக்கொண்டிருப்பார்கள் பக்திமமான இடம் அந்த பகுதியிலே வந்தார் நம்முடைய சுந்தரம் மிகப்பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடம் அதனாலே ஒதுங்கி போய்விடுவோம் என்று அப்படி ஒதுங்கி போயிட்டார் அவங்க மேல மரியாதை நாம் சாதாரணமானவர்கள் அவர்கள் மிகப்பெரியவர்கள் அப்படின்னு ஒரு மரியாதை ஒதுங்கி போயிட்டார் அங்கே ஒருத்தர் நிற்கிறார் மலையாளத்துக்காரர் அவருக்கு விரண் மிண்டர் ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடிய ஆளு இந்த அவர் ஆரூர சரி அடியார்களை கும்பிடாம போறானே அவன் நமக்கு அடியார்கள் கூட்டத்தை விட்டு அவனை ஒதுக்கி வச்சு விட்டவன் அர்த்தம் அவர் சொன்னார் பக்கத்தில் இருந்தவர் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லாதீங்க இவரை சிவபெருமான் தன் தோழர் என்று சொல்லியிருக்கிறார் இவருக்கு தம்பிரான் தோழர்னு பேரு அப்படியா இந்த ஆளு சிவபெருமான் தோழர்னு சொன்னாரா அப்போ சிவபெருமானும் பிறகு சிவபெருமானையும் தள்ளு அடியார்கள் கூட்டத்தில் அவரும் வேண்டாம் எவ்வளவு வேகம் பிறன் வெண்டருக்கு வேகமாக வந்தார் சுந்தரர் தியாகராஜ பெருமான் பார்த்தார் சுந்தரா வர்ற பொழுது இந்த அடியார்களை பார்த்து ஒரு கும்புடு போட்டுட்டு வரக்கூடாதா ஒரு பாட்டு பாடிட்டு வரக்கூடாதா இப்பொழுது பார் உன்னையும் தள்ளிவிட்டு என்னையும் தள்ளிவிட்டார்கள் அடியார்கள் தள்ளினால் நான் எங்கு போவேன் என்கிறார் தியாகராஜ பெருமான் என்ன புரியுது கடவுளால முடியாதது ஒன்று உண்டு எல்லாம் செய்வல்ல பெருமானால் முடியாதது ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா அடியார்களை விட்டு விலகி இருக்கிறது அவனால முடியாது அடியார் கூட்டத்துக்குள்ளேயே இருப்பான் அடியாரோடு பேசுவான் நாம் சாப்பிட்டால் அவன் சாப்பிடுவான் நாம் பட்டு அவனும் பட்டு நாம் நினைத்தால் அவனும் நினைப்பான் நாம் மறந்தால் அப்பொழுதும் அவன் நம்மை நினைப்பான் அதுதான் அவனுக்கு பெருமை என்னையும் தள்ளிவிட்டாங்களே பாடு அடியார்களை பாடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தகைக்கிறார் எப்படி பாடுவது பாடு நான் அடியெடுத்து கொடுக்கிறேன் பாடு அன்றைக்கு பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தேன் பாடினாய் இப்பொழுது அடியெடுத்து கொடுக்கிறேன் பாடு தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் பெருமான் அடியெடுத்து கொடுத்தான் தில்லைனா சிதம்பரம் சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய அடியார்களுக்கும் அடியேன் என்று சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்தார் இதிலே ஒரு நயம் திருவாரூர் மண்தலம் பிரிருதிவிட்சேத்திரம் மண்தலத்திலே இருக்கக்கூடிய தியாகராஜர் ஆகாசத்தலமாகிற தில்லையை வச்சு அடியெடுத்து கொடுக்கிறார் மண்ணிலிருந்து ஆகாசம் ஆகாசத்தலம் சிதம்பரம் சேர்க்கலாருக்கு அங்கே சிவபெருமான் உலகலாமன்னு அடியெடுத்து கொடுக்கிறார் உலகம் என்பது மண்ணு ஆகாசத்தலமாகிற தில்லையில் சேர்க்கிழாருக்கு உலகலாம் என்று மண்தலத்தை நினைவூட்டி அடியெடுத்து கொடுக்கிறார் நடராஜர் திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மண்தலமான திருவாரூரில் இருந்து ஆகாசத்தலமான தில்லையை வைத்து தில்லைவால் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்துக் கொடுக்கிறார் தியாகராஜ பெருவான் இன்னொன்று இந்த ரெண்டையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்று நமக்கு புரிகிறது தன்னை பாட வேண்டும் என்ற பொழுது சிவபெருமான் பித்தான் ஒரு வார்த்தை தான் கொடுத்தார் தன் அடியார்களை பாட வேணும்னு சொல்ற பொழுது ஒரு வரியவை எடுத்து கொடுக்கிறார் அடியாருக்கு மடியேன் அப்போ அந்த ஆண்டவனுக்கு இந்த அடியார்கள் மீது எவ்வளவு கருணை என்பது நமக்கு தெரிகிறதல்லவா இதத்தான் தனிப்பெருங்கருணை என்று வல்லர் பெருமான் கண்ணீர் விட்டு கதறி அழுது அழைத்தார் போலும் அந்த பெருமான் அடியார்களுக்குன்னு சொன்ன உடனே பெரிதாக ஒரு வறியவே கொடுக்கிறான் இன்னும் ஒன்று தன்னையே அடியேன் என்று குறிப்பிட்டுக் கொள்ளுகிறான் அவன் தொடங்கினான் அவர் தொடர்ந்தார் ஆரூரன் அடியெடுத்துக் கொடுத்தான் ஆரூரர் தொடங்கினார் தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து புயவனார்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்குமடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்குமடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ்குன்ற யான் விரண்மின்டற்கடியேன் அல்லிமென்மாம முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே என்று திருத்தொண்ட தொகை தொடங்கிற்று அறுபது அடியார்களை பட்டியலிட்டார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று அறுபது பேர் வரலாற்றை ஒவ்வொரு வரியில் சில வரலாற்றை பாதி வரியில் சில பேர் வரலாற்றை இரண்டு வரிகளில் எடுத்து தொடுத்து தொடங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுபது வரலாறுகள் அமைந்தன பின்னால் வந்த திருத்தொண்டர் திருவந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் இந்த அறுபதோடு சுந்தரரை சேர்த்துக் கொண்டார் அறுபத்தி சுந்தருடைய தாயார் இசைஞானியாரை சேர்த்துக் கொண்டார் அறுபத்தி ரெண்டு தந்தையார் சடையனாரை சேர்த்துக் கொண்டார் அறுபத்தி மூன்று திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பாட பின்னால் வந்த சேர்க்கிழார் அதை எடுத்துக்கொண்டு பெரிய விரித்தார் தொகை வகையாகி வகை விரியாயிற்று அடியார்கள்ழை பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் அனுப்பி வைத்தார் அல்லவா அந்த செயல் இப்பொழுது நடந்துவிட்டது இது இல்லாவிட்டால் திருத்தொண்டர் திருவந்தாது இல்லை நம்முடைய பெரிய புராணமும் கிடையாது ஒரு சைவரும் வைணவரும் சந்தித்துக் கொண்டார்களாம் வைணவரை பார்த்து சைவர் சொன்னார் ஐயா நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் உங்களுடைய ஆழ்வார்கள் பாட்டுக்கெல்லாம் நன்றாக உரை எழுதக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை என்ற ஒரு வியாக்கியான சக்கரவர்த்தியை நீங்கள் பெற்று விட்டீர்கள் எங்களுக்கு அப்படி உரை எழுத ஒரு ஆள் கிடைக்கலையேன்னாரா சைவரை பார்த்து அந்த நல்ல வைணவர் உயர்ந்த வைணவர் சொன்னாரா உங்களுக்கு அடியார்கள் புகழை பாட சேக்கிளார் என்று ஒருவர் கிடைத்தார் எங்களுக்கு அப்படி யாரும் கிடைக்கவில்லையே என்றாராம் இதுதான் சைவமும் வைணவமும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாதை இந்த பெரிய புராணத்துக்கு அடிப்படை போட்டு கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது நடந்தது மண்டபத்தின் மூலமாக திருவாரூரில் நிகழ்ந்த நிகழ்ச்சி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் பெரும்பகுதி திருவாரூரில் நிகழ்ந்தது எனவே அவர் வரலாறு திருவாரூர் வரலாறாகவே மலர்கிறது சுந்தரர் பல ஊர்களுக்கும் போனார் பல ஊர்களிலும் அவருக்கு பொன் கிடைத்தது ஒரு முறை திருமுதுகுன்றம் விருத்தாசலத்திலே பனிரெண்டாயிரம் கிடைத்தன சிவபெருமான் கொடுத்தார் பெருமானே இதை திருவாரூரிலே எடுத்துக்கொள்கிறேன் சிவபெருமான் சொன்னார் திருமுதுகுன்றம் திருமுதுகுன்றம்னா பிரித்தாசலம் அங்கே உள்ள ஆறு மணிமுத்தாறு இப்பொழுது மணல் ஓடுகிறது மணிமுத்தாற்றில போடு திருவாரூர் கமலாலய குளத்திலே எடுத்துக்கோ பன்னெண்டாயிரம் பொற்காச சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிரித்தாசலத்திலே மணிமுத்தாத்திலே போட்டுட்டார் போடுற பொழுது ஒரே ஒரு நாணயத்தை எடுத்து வச்சுட்டார் நாளைக்கு மாற்று மாறிப்போ கூடாதே இதே கேரட்டு ஒழுங்காக இருக்கணுமே இருபத்தி நாலு கேரட்டு தங்க காசுனா இருபத்தி நாலு கேரட்டாக வரணுமில்ல அதுக்காக எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டாரு பாக்கி பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தங்கக் காசுகளை ஆற்றில் போட ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவாரூருக்கு வந்து பரவநாச்சியார்கிட்ட சொல்றார் ஆற்றுல போட்டேன் குளத்திலே எடுக்க போறேன் பரவநாச்சியார் வேடிக்கையாக பார்க்கிறாள் இது யாராவது செய்வார்களா ஆமா செய்ய போறேன் வா திருவாரூர் கமலாலய குளத்துக்கு வந்தார் பக்கத்திலே ஒரு பிள்ளையார் பிள்ளையாருக்கு பக்கத்திலே இருந்து பாடினார் தங்கம் வரவில்லை தங்கம் போய்விட்டது இத்தின பொற்காசு போய்விட்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்களில் கண்ணீர் வந்தது ஏன் கண்ணீர் வந்தது இவ்வளவு பொற்காசும் போச்சே மடத்தனமா ஆற்றுல போட்டுட்டோமே அப்படின்னு நினச்சாரா இல்லே சிவபெருமான் திருவருள் இதுவரை எனக்கு இருந்ததே இப்பொழுது ஒருவேளை அந்த திருவருள் என்பால் விட்டதோனு சந்தேகப்பட்டாரா கண்ணீர் வந்திருச்சு. பக்கத்திலே இருந்த பரவனாட்சியார் அழுதார் ஏன் அழுதார் பன்னெண்டாயிரம் பொற்காசும் போச்சே இந்த மனுஷன் இப்படி அநியாயமா போட்டுட்டு வந்துட்டாரு கையிலையாவது தூக்கிட்டு வரலாம் இல்ல அப்படின்னு அழுதாளா அப்படியெல்லாம் அழுதா அவன் நம்ம வீட்டுக்கு அரியா இருப்பா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனைவியா இருக்க முடியாது பரவனாச்சியார் ஏன் அழுதார் தெரியுமா பெருமானை இவர் சந்தேகப்படுகிறாரே தனக்கு அருள் செய்த பெருமானுடைய அருள் இப்பொழுது வற்றிவிட்டதோ என்று இவர் சந்தேகப்படுகிறாரே சந்தேகப்படலாமா பெருமான் அருள் என்றைக்கும் வற்றுமா அடியார்களுக்கு கருணை காட்டக்கூடிய ஆண்டவன் கற்பக மரம் அது வற்றியதாக சரித்திரம் கிடையாதே என்று அவள் ாம் ஒரு என்று இவர் பாட தங்கம் வந்தது எடுத்தார் இடுப்பில இருந்த அந்த பழைய நாணயத்தை எடுத்தார் உரைச்சு பார்த்தார் சந்தேகப்பட்டதனாலே வந்த தங்கம் மாற்று குறைந்து போயிற்று கடவுளை சந்தேகப்படப்படாது முழுக்க நம்பினாத்தான் உண்டு நம்பின பேருக்கு நடராஜா நம்பாத பேருக்கு யமராஜா முழுக்க நம்பிட்ட எல்லாத்தையும் அவர் எடுத்துக்குவார் இப்போ மாற்று குறைஞ்சி போச்சு திரும்ப பத்து பாட்டு பாடுறார் அப்புறம் பக்கத்தில் இருந்த பிள்ளையார் மாற்று உரைத்து கொடுக்க இப்ப மாற்று ஒழுங்காக வந்தது நடந்த இடம் திருவாரூர் அங்கிருந்து பல ஊர்களை கும்பிட்டுட்டு திருவற்றியூருக்கு போயிட்டார் திருவெற்றியூரிலே அந்த இன்னொரு பொண்ணு சங்கிலாச்சியாராக இருக்கிறாள் அனிந்திதை சங்கிலி ஆட்சியாராக இருக்கிறாள் யாரோ திருமணம் பேச வந்தார்கள் திருமணம் ஆப்பிள்ளை இறந்து போய்விட்டான் அதனாலே இவளுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு கடவுளாகப் பார்த்து அனுப்ப வேண்டும் என்று அவளை தனியாக கோயிலிலே ஒரு கன்னிமாடத்தில் வைத்தார்கள் சங்கிலி நாச்சியார் அங்கே பூக்கட்டி கொண்டு வாழ்கிறாள் சுந்தரமூர்த்தி போனார் இருவரும் பார்த்தார்கள் பழைய நினைப்பு வந்தது சுந்தரர் சிவபெருமானத்திலே கேட்டார் சங்கிலியை கல்யாணம் செய்து கொடு வயசு கிட்டத்தட்ட பதினேழு வயசுக்குள்ளதான் இருக்கும் சங்கிலியை கல்யாணம் பண்ணி கொடு சரி நான் போய் அவளிடம் கேட்கிறேன் சிவபெருமான் சங்கிலி நாச்சியார் கனவுல வந்தார் சாருந்தவத்து சங்கிலி கேள் சால நம்பாளன்புடையன் சங்கிலி நம்முடத்திலே அன்புடையவன் உன்னை போல அன்புடையவன் அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான் சுந்தரன்னு பேர் திருவாரூரில் இருக்கிறான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் உன்னுடைய ம மனம் என்ன சொல்லுகிறது அதுக்குள்ளே சங்கிலி நாச்சியார் அவரை பற்றி விசாரிச்சுவிட்டான் அதான் பழைய காலத்து பெண்மை அவரை பார்த்த உடனே யார் என்னன்னு எப்படியோ விசாரிச்சுட்டான் அவள் சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒன்று அவருக்கு திருவாரூரிலே ஒரு தொடக்கு இருக்காமன்னா சிவபெருமானுக்கு புரிந்து விட்டது இப்போ என்ன செய்யணுங்கிறேன் அவரு இந்த திருவற்றியூரை தாண்டப்படாது சத்தியம் பண்ண சொல்லுங்கோ சத்தியம் பண்ணினா போதும் ரொம்ப சரி போறப்பட்டு அங்க போனார் சுந்தரா நீ திருவாரூரிலே பறவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு அதனாலே நீ திருவற்றியூரை தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறா தாண்ட மாட்டேன்னு சந்நிதியிலே சத்தியம் பண்ணி கொடு இவர் சொன்னார் அது எப்படி திருவாரூருக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமே எம்பெருமானுடைய காட்சியை பார்க்கணுமே தியாகராஜ பெருமானுடைய உடம்பு முழுக்க பார்க்க முடியாது அவருக்கு வலது பக்கத்திலே ஒரு பீடம் அந்த பீடகத்திலே அந்த பீடத்திலே ஒரு பெட்டகம் அந்த பெட்டகத்திலே மரகதலிங்கம் இன்னைக்கும் இருக்கு மார்கழி மாதம் திருவாதரை அன்னைக்கு இடதுபாதத்தை பார்க்கலாம் பங்குனி மாதம் உத்திரத்தன்னைக்கு வலதுபாதத்தை பார்க்கலாம் பங்குனி உத்திரத்திலே போய் அந்த வலப்பாத தரிசனம் பார்க்கணுமே எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமே இங்கே கல்யாண நாள் ஆச்சே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோசித்து சிவபெருமான்கிட்ட கேட்குறார் சிவபெருமானே அவ கேட்டபடி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்போது நீ சந்நிதியில் இருக்காதே சிவபெருமான் கேட்கிறார் அப்போ நான் வேற எங்கே இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்திலே மட்டுந்தான் இருக்கக்கூடியவன் மாதிரியும் வேற எங்கே இருப்பதென்று தெரியாத மாதிரியும் பெருமான் நாடகம் ஆடுகிறான் ஆம்னி பட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி இருக்கக்கூடிய பெருமான் நான் எங்கே இருக்கட்டும்னு கேட்டானாம் இவர் சொன்னார் மகிழ இரு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் சந்நிதிக்கு சரி சிவபெருமான் அங்கே போனார் சங்கிலியின் கனவுலே மீண்டும் போனார் அம்மா சத்தியத்தை சந்நிதிகளை வாங்காதே என்ன இருந்தாலும் கணவன் மகிழமரத்தடிகளை பண்ணனா போதும்னு கேளுனர் தொட்டியவும் ஆட்டி விட்டார் பிள்ளையவும் கிள்ளி விட்டார் முடிஞ்சுது விடிஞ்சுது காலையில மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வர்றார் சத்தியம் பண்ணி கொடுக்க தயார் சங்கிலி சொன்னால் மகிழ மரத்தடிகளே சத்தியம் பண்ணினால் போதும் புரிந்துவிட்டது இவருக்கு சிவபெருமான் விளையாடிவிட்டார் சரி சத்தியம் பண்ணி கொடுத்தார் தாண்ட மாட்டேன் என்றார் சில நாட்கள் ஆயின ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மொத்தம் தொண்ணூறு நாள் இப்பொழுது போக வேண்டும் என்று திருவாரூரை நோக்கி ஒரு கால் இழுக்கிறது போகக்கூடாது என்று சத்தியம் திருவற்றியூரை நோக்கி இழுக்கிறது ஆசை வெற்றி கண்டது திருவற்றியூரை தாண்டினார் இரண்டு கண்களும் போய்விட்டன வேகமா கிடைச்சிருக்கு தண்டனை இருந்தா நம்மளுக்கு யாருக்குமே கண் இருக்காது அத்தனை சத்தியம் மாறி உட்கார்ந்து அதுவும் செல்லு வந்ததுக்கு அப்புறம் இந்த செல்லை வச்சு எவ்வளவு போய் சொல்றது தெரியுமா பின்னால் உட்கார்ந்து இருக்க ஒருத்தர் மதுரையில் இருந்து பேசுறவர் நான் இப்ப சென்னையில் இருக்கேங்கிறார் நமக்கே ஆச்சரியமா இருக்கு நம்ம மதுரையில் இருக்கமா சென்னையில் இருக்கமா போய் நமக்கு பழகி போய்விட்டது ஏன் தெரியுமா அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் அது வெள்ளத்துணியில் பட்ட கருப்பு கரை சீக்கிரம் எடுத்துப்படலாம் நமக்கு உடம்பு முழுக்க கருப்பாக போச்சு துணி முழுக்க கருப்பாக போச்சு அவ்வளதும் பொய்யா போச்சு இதை மாற்றணும்னா இன்னும் பத்து ஜென்மமாவது எடுத்து நம்மளை துவைக்கணும் உடம்பை துவைக்கணும் பிறவியைத் துவைக்கணும் வினைய துவைக்கணும் அதனால தான் நம்மளை கடவுள் கொஞ்சம் விட்டு அடுத்த ஜென்மம் கொடுக்கிறார் ரெண்டு கண்ணும் போச்சு போன உடனே அலறத் தொடங்கினார் பெருமானே ரெண்டு கண்ணும் போச்சு எடுத்துக்கிட்டே இது நியாயமா அழுக்கு மெய் கொடும் திருவடியடைந்தேன் நான் படப்பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வடுக்கி வீழிலும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்கையின் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே சில இடையர்கள் ஆட்டை வச்சு பால் கரப்பாங்க அதுல சில ஆடுகளுக்கு பால் கறக்கிற பொழுது அந்த பின்பக்கத்திலே இருந்து பாலை கரப்பார்கள் பக்கத்திலே இருந்து கறக்காமல் பிடுக்கை போடக்கூடிய பக்கத்திலே பின்னால் இருந்து பாலை கறக்கக்கூடிய பழக்கம் உண்டு வெள்ளாட்டுக்கு அப்படி கரப்பார்கள். அப்படி கறக்குற பொழுது என்ன ஆகும் புழுக்கையும் விழுந்துடும் அதுக்காக பாலை கொட்ட மாட்டாங்க புழுக்கையை தூக்கி போட்டுட்டு பாலை பயன்படுத்துவார்கள் சிவபெருமானே நாம் பாடின பாட்டெல்லாம் பால் சத்தியத்தை மீற அது பிடுக்க அதை போட்டுவிட்டு இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு என் கண்ண தரப்படாதா நான் உனக்கு தப்பு செய்வனா உன்னை மெய்யோடு அடைந்தேன் அதுவும் படப்பாளதொன்றான பிடுக்கைவாறு அடிகேல் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வலிக்கு விழுந்தா கூட சிவபெருமான பேரத்தரங்கா சொல்றேன் எனக்கு ஒரு மருந்து கொடு கேட்டார் ஒற்றியூரிலே மருந்து கிடைக்கவில்லை திருவன்பாக்கத்துக்கு போனார் ஒரு ஊன்றுகோல கொடுத்தான் ஊன்று தந்தருளி உலோம் போகீர் என்றானே உளையுடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றானே கடைசி ரொம்ப தாங்க முடியலே சிவபெருமான கடுமையிட்டார் மகநட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்பில எனக்கு வந்து சேந்தியேன் பெண்கள் என்ன பார்த்து குருட்டு பகல் என்று சொன்னா நான் எப்படி தாங்குவேன் வயசப்ப பதினேழு வயசு ஒரு பெண் தன்னை பார்த்து ஏதாச்சும் சொன்னா வைக்கப்படுற வயசு அதை பெருசா நினைக்கிற வயசு எனக்கு இப்படி ஆய் பெருமானே மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் மஞ்சனே மணியே மணவாளா முகத்தில் கண்ணிழந்தெஞ்ச நம்பாழ்கேன் முக்கனா முறையோ மறைவோதி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடாய் எனத் தறியேன் அழுது பார்த்தார் முடியலே கடைசி காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அம்பாள் காலில் விழுந்தார் அம்பாள் எடக்கண்ண கொடுத்தார் இடது கண்ணை பெற்று காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறுன்னு திருவாரூருக்கு வந்துட்டார் திருவாரூர் பெருமானை பார்க்கிறார் சிவபெருமானே ஒரு கண்ணை அம்பால் கொடுத்துட்டார் இன்னும் ஒத்த கண்ணு பாக்கி அது நீ கொடுக்கணும் கொடுத்தா கொடு கொடுக்கலையா வச்சுக்கிட்டு நல்லாயிரு இதுதான் வாழ்த்துறது மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றமொன்றும் செய்ததில்லை நீர் கொத்தையாக்கினீர் எற்றுக்கடிகள் எண்கண்கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றைக் கண்டு தாரொழிந்தால் வாழ்ந்து போதியவன் முத்தமிழால் வயதாரையும் வாட வைப்போம் பெருமான் பார்த்தார் இந்தா வலது கண்ணையும் வாங்கிக்கோ கொடுத்த முக்கியமான செய்தி சிவபெருமானே என்னப்பா வேணும் கண்ணு கேட்டேன் கொடுத்துட்டேன் இப்போ என்ன வேணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்காரி பறவை ஆச்சியார் வீட்டு கதவை சாத்திவிட்டால்னு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நம்ம கதை எப்படியோ தெரிஞ்சு போச்சு கதவை சாத்திட்டா நீங்கள் தான் போய் ஒரு தூதுவனாக போய் எப்படியாவது அவள்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் ஏன்பா எந்த வேலைக்கு யாரே அனுப்புறதுன்னு இல்லையா சிவபெருமான் கேட்கலை நான் போகிறேன் என் தொண்டனுக்காக என் தோழனுக்காக எது வேண்டுமானாலும் நான் செய்வேன் சிவபெருமான் என்று புறப்பட்டு அர்ச்சகர் வேஷத்தில் போனார் பரவநாட்சியார் விட்டு வாசப்படியிலே அர்ச்சகர் நின்று கதவை தட்ட பரவநாச்சியார் கதவை திறக்க இந்த நேரத்தில் என்ன என்று கேட்க அர்ச்சகர் சொன்னார் சுந்தரனை ஏற்றுக்கொள் பரவனாச்சியார் அவருக்கு சங்கிலி தொடக்க உண்டாகிவிட்டது மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தி விட்டாள் அர்ச்சகர் திரும்பினார் சுந்தரர் பார்த்தார் நீ நீயாகத்தானே போக வேண்டும் ஏன் அர்ச்சகராக போனாய் எம்பெருமானே சிவபெருமானாக போ சிவபெருமான் மீண்டும் இரண்டாவது முறை தூது போனாரா போய் வாசப்பொடியில் நின்றாரா அந்த வாசப்பொடி சந்தோஷப்பட்டதான் சிவனுடைய திருப்பாதத்தை திருமாலால் காண முடியவில்லை சிவனுடைய திருமுடியை பிரம்மாவால் காண முடியவில்லை பரவனாட்சியார் விட்டு வாசல்படியாகிற நான் இரண்டையும் பார்த்து விட்டேன் பெருமான் நிற்கிறான் விரித்த சஞ்சடையாட வதன சந்திரன் விரிகமல நயனமாட வெண்முருவல் நிலவாட நண்ணுத மருகமாட வீசு மொறு செங்கையாட தரித்த புலியதலாட அவயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தண்பவள மேனியாட உரித்த கரி உரியாட உரகங்கணம் ஆட உபய பரிபுறமுட ஒருபதம் எடுத்தாட ஒருபதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட உன் திருநனம் என்று காண்பேன் ஜகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிச்சுவரூபானந்தனே என்று பாடியது மாதிரி எல்லாம் ஆட எம்பெருமான் அந்த வாசப்படியிலே போய் நிற்க பரவனாச்சியார் கதவை திறக்கிறாள் வீட்டு வாசற்படியிலே சிவபெருமான் நிற்கிறார் அதுதான் இந்து மதம் கோயிலுக்குச் செல்லுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் உங்கள் வீட்டு வாசற்படியிலே சிவபெருமான் வந்து நிற்கிறான் வாசல் கதவை திறந்துவை என்று இந்து சொல்லும் இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் வாசற்படியிலே நடராஜ பெறுவான் தியாகராஜ பெறுவான் இப்பொழுது கம்பீரமாக நிற்க காலில் விழுந்தாள் பரவனாட்சியார் என்ன செய்ய வேண்டும் சுந்தரனை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டாள் பெருமான் தூது போனான் தூது போவது என்பது எவ்வளவு சாதாரணமான செயல் என் அடியார்களுக்காக எதுவும் செய்வேன் என்று பெருமான் தூது போனான் நடந்த இடம் திருவாரூர் இவை அனைத்தும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக செய்யப்பட்டவை அதனாலேதான் இருவர்தம் இசை கொண்ட காதா தித்தி எனன் என்று நடஞ்செய்யும் இங்கிதபொற் பாதா திருநாவலூரன் வடு தூதா தில்லை சிவகாமி ஒரு பாதா சிதம்பர நாதா உனை நம்பினேனையா சரணம் என்று முத்துத்தாண்டவர் பாடினார் எல்லாம் திருவாரூர் பெருமை திருவாரூரிலே சித்தீச்சரம் என்று ஒரு பகுதி கமலை ஞான பிரகாசர் குருவாக இருந்து குருஞான ஞான சம்பந்தருக்கு உபதேசம் பண்ணன இடம் சித்தீச்சரம் ஞான பிரகாசர் திருவாரூரிலே வாழ்கிறார் குரு ஞான சம்பந்தர் மதுரையிலே இருந்து புறப்பட்டு போகிறார் மதுரை சொக்கலிங்கப் பெருமானை கும்பிட்டு பொற்றாமறையிலே ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்து மதரை பெருமான் மீது சொக்கநாதவென்பா பாடி உனக்குப் பணி செய்ய உந்தனையன்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்வலனே எவ்வுலகம் ஆக்குகின்றாய் சொக்கநாதா என்று பாடி திருவாரூருக்குப் போகிறார் குருஞான சம்பந்தர் கமலை ஞானப் இவருக்கு உபதேசம் செய்து வைக்கிறார் ஒருநாள் ஞானப் கோயிலுக்கு வந்து திரும்புகிறார் முன்னால் தீவட்டி பிடிக்கக் கூடியவன் அன்றைக்கு வரவில்லை குருநாதருக்காக ஞான சம்பந்தர் தீவெட்டி பிடித்துக் கொண்டு செல்கிறார் குருநாதர் கோயிலிலே இருந்து வீடு வரை சிவபெருமான் சிந்தனையாகச் செல்வதனாலே தீவட்டியை யார் பிடித்துக் கொண்டு வருகிறார் என்பதை அவருக்கு தெரியவில்லை வீட்டுக்குள் போகும் பொழுது வழக்கம் போல் நிற்க என்று கையைக் காட்ட தீவெட்டி தாங்கிய நம்முடைய ஞான சம்பந்தர் நின்று விட்டார் இரவு முழுக்க நிற்கிறார் மழை கொட்டுகிறது விடிந்தது குருபத்தினியார் வந்தார்கள் வந்து பார்க்கிறார்கள் எல்லா இடத்திலும் மழை பெய்திருக்கிறது இந்த ஞான சம்பந்தர் நின்னடத்துல மட்டும் மழை கிடையாது உள்ளே போய் சொன்னார்கள் கமலை ஞான பிரகாசர் ஓடி வந்தார் குரியான சம்பந்தரை பார்த்தார் உனக்கு உபதேசம் கிடைத்து விட்டது நீ தருமபுரத்துக்கு போ தருமபுரத்துக்கு வந்து தருமபுர ஆதீனத்தை உருவாக்கியவர் குர்ஞான சம்பந்தப் பெருமான் அவர் உபதேசம் பெற்ற இடம் திருவாரூர் சித்தீச்சரம் திருப்புகள் நீதானத்தனையாலும் நீடூளி கிருபையாகி மாதானத் தொழியான மாஞ்சான கல்தாராய் வேதாமை துணவேளே வீராசர் குணசீலா ஆதாரத் தொழியானே ஆரூரில் பெருமாளே என்று திருவாரூரை பாடும் ஒன்னாம் திருமுறை நான்காம் திருமுறை அதற்கு பின்னாலே அற்புதமாக நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடக்கூடிய ஆறாம் திருமுறை என்று எல்லாவற்றிலும் திருவாரூர் பாடப்படும் நாலாம் திருமுறையில் பதினோரு பாடல்கள் ஒரு பதிகம் ஆறாம் திருமுறையில் பத்து பாட்டுக்கள் ஒரு பதிகம் இதெல்லாம் திருவாரூர் சிறப்பு மிக சிறப்பான முறையில் திருவாரூரை பற்றி அநேகமாக திருமுறைகள் அனைத்திலும் பாடல்கள் இருக்கின்றன அத்தகைய திருத்தலம் திருவாரூர் திருவாரூரிலே ஒரு பகுதி அந்த பகுதியிலே திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம் என்று ஒரு மடம் இருக்கிறது இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே வந்து தங்கினார் மடப்புறம் என்று அந்த பகுதிக்குப் பெயர் கோயிலிலே இருந்து கொஞ்ச தூரத்தில் மடப்புறம் இருக்கிறது யார் இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு பெருமை தரக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருச்சிக்கு பக்கத்திலே கீழ ஆலத்தூர் என்ற ஊரிலே தோன்றியவர் அந்த தந்தையும் தாயும் திருவண்ணாமலைப் பெருமானை பலகாலம் வழிபட்டார்கள் திருவண்ணாமலை பெருமான் அருளால் ஒரு குழந்தை பிறந்தது குழந்தைக்கு அருணாசலம் என்று பெயர் வைத்தார்கள் அருணாசலத்துக்கு ஐந்து வயது பேசவே இல்லை அமைதியாயிருக்கிறான் அருணாசலத்துக்கு ஒரு தம்பி தம்பிக்கு நமச்சிவாயம் என்று பெயர் வைத்தார்கள் அருணாசலத்தினுடைய ஐந்தாவது வயது ஒரு நாள் ஒரு பரம ஞானி அந்த வீட்டுக்கு வருகிறார் தாயும் தந்தையும் பார்த்தார்கள் ஞானியாரை வரவேற்றார்கள் சாப்பாடு போட்டார்கள் உபசரித்தார்கள் பார்த்து உள்ளே எங்கள் குழந்தை பேசாமல் இருக்கிறது என்றார்கள் அந்த ஞானியார் உள்ளே வருகிறார் உள்ளே நம்ம அருணாசலம் ஒரு அறையிலே திரும்பிக் கொண்டு தியானத்திலே இருக்கிறார் பார்த்த உடனே இந்த வந்தவர் கேட்டார் வந்த சந்நியாசி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பேசாத அருணாசலம் பேசினார் நான் சும்மாயிருக்கிறேன் அது எவ்வளவு பெரிய காரியம் சும்மாயிருப்பது வந்தவர் கேட்டார் சும்மாயிருக்கும் நீ யார் அவர் பதில் சொன்னார் நானே நீ நீயே நான் சத்தியம் சத்தியம் என்று சொல்லிவிட்டு வந்தவர் மறைந்து விட்டார் வந்தவர் அருணாசலேஸ்வரர் நானே நீ நீ நான் அருணாசலேஸ்வரரும் இந்த அருணாசலமும் ஒன்றுதான் என்று அந்த ஐந்து வயது குழந்தை பேசிவிட்டது சொல்லிவிட்டது தாயும் தந்தையும் கும்பிடுகிறார்கள் இந்த பிள்ளை ஞானப் பிள்ளையாக வளர்ந்தது ஒருநாள் அப்பா சொல்கிறார் நான் திருச்சிராப்பள்ளிக்கு போகப் போகிறேன் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த குழந்தை சொல்லுகிறது உங்களுக்கு மிக வேண்டிய ஒருவர் நாளைக்கு போகிறார். போக வேண்டாம் அதே மாதிரி வேண்டியவர் வந்து விட்டார் கொஞ்ச காலம் ஆயிற்று நான் தரிசனம் பார்க்க சிதம்பரம் போகிறேன் என்றார் அப்பா அருணாசலம் என்ற பொல்லை சொல்லிற்று போகாதீர்கள் நாளை உங்கள் தாய் இறந்து போகப் போகிறாள் நன்றாயிருந்த பாட்டி மறுநாள் சாப்பிடும் பொழுது புறையேறி இறந்து போய்விட்டாள் இந்த பிள்ளைக்கு அவளது ஞானம் பிள்ளை கேட்டது தம்பியை பள்ளிக்கூடத்தில் வைத்தீர்களே என்னையேன் பள்ளிக்கூடத்தில் வைக்கவில்லை சரி பள்ளிக்கூடத்தில் கொண்டே வைத்தார்கள் ஆசிரியர் சொன்னால் இந்த பிள்ளை கண்ணமூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் ஆசிரியர் கேள்வி கேட்டால் மடமட என்று புத்தகத்தை ஒப்பித்து விடும் ஆசிரியருக்கே பயம் ஒரு நாள் ஆசிரியர் பாடம் நடத்தின பொழுது இந்த பிள்ளை சொல்லிற்று ஆசிரியரே உங்கள் குழந்தை வீட்டிலே ஒரு மேட்டிலிருந்து விழுந்து விட்டது திண்ணையில் இருந்து விழுந்து விட்டது உடனே போய்பாருங்கள் ஆசிரியர் போய் பார்க்கிறார் உண்மைதான் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு வந்தார் அதிலே இருந்து அருணாசலம் நின்றால் ஆசிரியரும் நிற்பார் அருணாசலம் உட்கார்ந்தால் ஆசிரியரும் நிற்பார் உட்கார மாட்டார் அவளது மரியாதை குழந்தை பார்த்தது இப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா அஞ்சு மாசத்தில் பள்ளிப்படிப்பை விட்டு விட்டு வந்து விட்டது இந்த அருணாசலம் பல ஊர்களுக்கு போனார் ஒரு செய்தி தாயும் தந்தையும் வந்தார்கள் ஒரு நாள் காலையில் அம்மா வர்றா அம்மா வந்து அருணாசலத்தை பார்க்குறா அருணாசலத்தினுடைய ஆற்றல் எல்லாருக்கும் தெரியுது அம்மா கேட்கிறாள் அருணாசலம் எனக்கு ஒரு வரம் கொடுப்பியா என்ன வர அம்மா நான் சுமங்கிளியாக இறந்து போக வேண்டும் சரிம்மா முடிஞ்சது அன்னைக்கு சாயந்தரம் அப்பா வர்றாரு அருணாசலம் என்னப்பா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணுமே என்ன வரான் என் பெண்டாட்டி இறந்து கிடப்பதை நான் பார்க்க கூடாது இது எப்படி இருக்கு காலையில் கொடுத்த வரமு இப்ப கொடுக்கிற வரமு ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை சரினுட்டார் எப்படி வரத்தை ரெண்டு வரத்தையும் நிலைநிறுத்துவது மறுநாள் சொல்கிறார் அடுத்த வெள்ளிக்கிழமை நம்முடைய கர்மம் முடிந்து விடும் கர்மம்னா செயல்னு அர்த்தம் நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று சுவாமி சொல்றாரோ என்று பல பேரும் நம்பினார்கள் அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது நாளன்றுக்கு எல்லாரையும் உட்கார வைத்தார் தாயும் தந்தையும் உட்கார்ந்தார்கள் அருணாசலமும் உட்கார்ந்தார் எல்லோரையும் அஞ்சலுத்து மந்திரம் சொல்லச் சொன்னார் காலையில் பதினோரு மணி இவரும் அமர்ந்தார் அஞ்சலித்து மந்திரம் சொல்கிறார்கள் பனிரண்டு மணி எழுந்தார் நின்றார் தாயும் தந்தையும் இவரை பார்த்தார்கள் ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் இறந்து போய்விட்டார்கள் இவர் சொன்னார் என்னுடைய கருமம் முடிந்தது தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கர்மா முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் வரம் கொடுக்கப்பட்டு விட்டது தாய் இறந்து கிடப்பதை தந்தை பார்க்கவில்லை தந்தை இறந்த பின்னால் தாய் விதவை கோலத்தில் இருக்கவில்லை சுமங்கிலியாய் போய்விட்டாள் கட்டு களன்றது அருணாசலம் புறப்பட்டார் பல ஊர்களுக்கு போனார் கடைசியிலே நம்முடைய திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார் மடப்புறத்திலே திருவாரூரிலே வாழ்கிறார் எந்த ஆடையும் கிடையாது நிர்வாண சந்நியாசி உடம்பு முழுக்க விபூதியை பூசி கொண்டிருப்பார் காலை மடக்கி உட்கார்ந்திருப்பார் ஞானிகளெல்லாம் வந்து கும்பிட்டார்கள் ஒரு முதலியார் சிதம்பரத்திலே நடராஜாவிடத்திலே போய் அழுகிறார் எனக்கு வைத்து வலி தீராத வைத்து நடராஜா வைத்து தாங்க முடியவில்லை தீர்த்துவை இல்லாவிட்டால் என் உயிரை எடுத்து கொண்டு விடு சிதம்பரம் நடராஜா கோயில்ல அழுகிறார் முதலியார் அன்னைக்கு பார்த்தார் வைத்து ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு ராத்திரி உன் சன்னிதானத்திலே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறேன் கத்தியை தயாராக வைத்து கொண்டு சிதம்பரத்திலே ஒளிந்து விட்டார் முதலியார் ராத்திரி கோயிலெல்லாம் சாத்தினதுக்கப்புறம் நடராஜாவுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு நான் இறந்து போகிறேன் என்று கத்தியை எடுக்கிறார் அசரீரி வாக்கு சொல்லுகிறது திருவாரூருக்கு போ தட்சிணாமூர்த்தியை பார் தீர்த்து வைப்பார் உடனே முதலியார் அங்கிருந்து ஓடினார் திருவாரூருக்கு வந்தார் கோயிலுக்குள்ளே போனார் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்துக்கு முன்னாலே உட்கார்ந்தார் அபிஷேக பால் கொடுத்தார்கள் குடித்தார் வயிற்று வழி தீரவில்லை ஆச்சரியம் தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் தீரவில்லையே தவித்தார் வேற யாராவது இங்கே இருக்கிறாங்களா ஒருத்தர் சொன்னார் மடப்புறத்துக்கு போ அங்கே ஒரு மௌன சுவாமி இருப்பார் பெரும்பகுதி பேச மாட்டார் எப்பொழுதாவது பேசுவார் அவர்தான் ஒருவேளை தட்சிணாமூர்த்தியின் சாயலாய் இருக்கலாம் ஓடி வந்தார் நம்முடைய அருணாசலம் உட்கார்ந்திருக்கிறார் அருணாசலத்தை பார்க்கிறார் காலில் விழுந்தார் அருணாசலம் எச்சி அலையிலே உள்ளவற்றை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அதை பார்த்தார் இவருக்கும் கொஞ்சம் தந்தார் முதலியார் சாப்பிட்டார் வயிற்று தீர்ந்தது இவர் அருணாசலம் இல்லை இவர் தட்சிணாமூர்த்தி என்று கும்பிட்டார் திருவாரூரில் தட்சிணாமூர்த்தியாக அருணாசலம் திகழ்கிறார் திருவாரூரிலே நிறைய அடியார்கள் வாழ்ந்தார்கள் மனுநீதிச்சோழன் வரலாறு திருவாரூரில் நிகழ்ந்தது தண்டியடிகள் திருவாரூரில் வாழ்ந்தான் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் செருத்துணையின் நாயனார் விரன் மெண்டர் நமி என்று பல பெருமக்கள் திருவாரூரிலே வாழ்ந்தார்கள் சேரமான் பெருமாள் திருவாரூர் மும்மணிக்கோவையை பாடினான் அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே அற்புதத்தேவாரும் பாடினார் முன்னம் அவனுடைய நாமங் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணங் பின்னை அவனுடைய ஆறூர் கேட்டாள் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலெடுத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமங் கேட்டாள் நங்கை தலை என்ற அற்புதமான பாடல் காதலியாக்கிக் கொண்டு அப்பர் சுவாமிகள் பாடிய பாடல் அங்கேதான் பாடப்பட்டது பறக்கும் கிள்ளைகால் பாடுமெம்பூவைகள் அறக்க நத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வளைகள் இல்லாமையும் உறக்கம் உணர்த்த வல்லீர்களே என்று சுந்தரர் பாடியது ஆரூரைத்தான் எலிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோடனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை ஒன்று பறவையை தந்தாண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் எண்ணாரூர் இறைவனையே என்று சுந்தரர் பாடியதும் ஆரூரைத்தான் திருவாரூரை பாடினால் என்ன கிடைக்கும் பொண்ணும் கிடைக்கும் மெய்ப்பொருளும் கிடைக்கும் பொன் என்பது பொய்ப்பொருள் சிவன் திருவடி என்பது மெய்ப்பொருள் ரெண்டும் கிடைக்கும் ஈகலோகத்துக்கு பொன் வேண்டும் பரலோகத்துக்கு சிவபெருமான் திருவடி வேண்டும் அவன் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பொறுப்பானை பிழைகளான் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்றறி எம்மானை எளிவந்த பிரானை அண்ணம் வைகும் வயற்படனத்து அணி ஆறு ஆணை மறக்கலும் ஆமே என்ற சுந்தரமூர்த்திகளுடைய திருப்பாட்டை பாடினால் ஆரூர் பெருமான் வருவான் இப்பிறவி ஆட்கொள்வான் இனி பிறவாமை தருவான் என்று கூறி திருவாரூர் பெருமானைப் பற்றிய இந்த செய்திகளில் சிலவற்றை தொட்டு காட்டினோம் பெருமான் மிகப்புகழுக்குரியவன் திருவாரூர் எப்பொழுது தோன்றியது என்று தெரியாத திருத்தலம் அந்த பெருமானை வழிபட்டு அத்தன் ஆரூர் ஆதரையின் ஆளால் அது வண்ணம் என்ற அப்பரடிகள் வாக்கை மீண்டும் மீண்டும் நினைத்து தியாகேச பெருமான் திருவடிகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்ட நிட்டு ஆரூர் பெருமானை சீரார் திருவையாரா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்று வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்